கூறுதியாம போகத்துழன்று கொடுந்துயிரை குறித்த போதே கொடுமை மிக்க அந்த போகங்களிலே மாட்டிக்கொண்டு துக்கப்படும் அந்த கொடுந்துயிரை குறித்த போதே விசாரித்து அறிந்து அதே நேரத்திலே தீரதயம் அறிஞருக்கு வேக வைரக்கி வந்த தீரமுடைய விவேகளுக்கு மூச்சுக்களுக்கு விரைத்துள்ளதாய் வைராக்கியம் தீவிரமாகி சிந்தையை தெளிவுமன்றி மரமானது விளக்கம் பெறும் ஆகவே இந்த நிலையை இந்த வாஷ்டத்தில் ராமகிருஷ்ணனாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் சின்ன செடியாக இருக்குது புடிங்கி போட்டுடலாம் பெரிய மரமாச்சு என்ன புடுங்குடிமா கோடாயில் கொண்டதே வெட்டணும் அவர் கோடாயில் வேணும் வெட்டது கூலி கொடுக்கணும் ஆள் கிடைக்கணும் இவ்வளோ சிரமம் இருக்குது அதில் அந்த மரத்தினுடைய அனுகூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்க வெட்டவென்னு சொல்லாது நான் வெட்டினேனாலும் அடுத்தவங்க தடுப்பாங்க இப்படி பல தொல்லைகள் அது போல இது ஆசையானது உறுதி ஆக ஆக பல விதமான தொல்லைகளை கொடுக்கும் என்பதை பாட்டில் சொல்லி முடிகிறார் அதனால் எந்தளவுக்கு விவகாரங்களை குறைச்சி வைராக்கியத்தை வளர்த்து கொள்றோமோ அந்தளவுக்கு விடுபாடு எனக்குத்தான் செய்யும் எந்தளவுக்கு ஆசா பாஷை உறுதி செய்வது உண்டு அதிலேயே ஆக்கிரகம் இருக்கும் அந்த அளவுக்கு மனமானது கொண்டுகிட்டுதான் இருக்கும் என்பது இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார் நவிழினின் மனை மக்களுது நாம திலையென்றே கவலையூற்றமரந்தனே காலனார் கொடுபோ ஏறு புவளைய தடைந்தவரை நாடோரும் புறந் திடுவையோ குறிக்கும் கால் தவளை நெஞ்சமே சிவன் அலாது உயிர்க்குயிர் நானும் ஓர் துணை யாமீங் வீராக்கிய சதகம் மூன்றாவது பாட்டு இது நீர் கூறியது உண்மை திருவடியே துணை மனைவி ஜீவர்கள் துணை அலர் ஆனால் இவர்களை விடுத்தார் பரிதவிப்பதும் இவரை வைத்து பாதுகாப்பதற்கு ஓர் துணை இன்று என்பதும் குறித்து இவரோடும் கூடி நீண்டேன் என்று மனங்கூற அதற்கு மேற்கூறுகின்றது அதாவது உயிர் என்று சொல்வதில் உயிர் அந்த உயிர் சார்பில் மக்கள் எல்லாம் சேரும் அது விடணுமெல்லாம் மனதுக்கு விசாரம் கொடுக்கணும் அந்த விசாரத்தில் இவர்களுக்கு துணை இல்லாமல் போய்விட்டார்களே நாம் போக சிறுதானா என்று ஒரு சிந்தனை ஏற்படும் போது அதுக்கு சமாரந்தமாக சொன்னார் நவீரின் இம்மனை மக்களுக்கு ஒருதுணை நாம் அல்லது இலை என்றே கவலையுற்று அரன்றால் மறந்தனை என்பது சொல்லுத்து பெண் புத்திரர் முதலியோர்க்கு ஒப்பற்ற துணை நாமன்றி வேறு இன்றென்று சிவனது திருவடியை மறந்தினை அகலின் திருவடியே துணையென்றும் மனைவி ஆதிய ஜீவர்கள் துணை அலர் என்றும் நீ நான் கூறியதற்கு ஏது என்னை என்று விவேகம் கேட்ப முன்பில் அந்த திருவடிதான் துணை மனைவி மக்கள் இல்லை என்று சொல்லியே இப்போது நீ இன்னும் விடாமல் இருக்கிறையே என்று கேட்க மனம் கூற அப்படி விவேகம் சொல்ல உள்ள இந்த மனையாதிய தீவர்களை யார் காப்பறேன விடுப்பேன் என்று மனம் கூறேன் போயிட்டாக்க அப்படி யார் காப்பாற்றுறது என்று மனம் சொன்னது உன்னை காலனார் கொழு போயிற் குவலையை தடைந்தவரை நாடோறும் பிறந்து விடுவையோ என்பது சரி இடையிலே உன்னை யமன் கொண்டு போயிடுறான் அப்போ இங்கே வந்து உலகத்துக்கு வந்து வந்து அவன் காப்பாற்றிட்டு புரியா அப்படின்னு சொல்றார் உன்னை யமன் கொண்டு போன் வந்து இஜீவர்களை எக்காலத்தும் காப்பையோ அவுதன்றி ஒரு கணப் போதாயினும் வந்து இவரை நீர் நன்றி விக்கிறீரோ என்று கேட்கத்தான் கொழுமோ என்று உவேகம் கூறேன் நீ போட்டும் ஒரு நாளைக்கு வந்து சைக்கி மாறிக்கீங்களா நான் கேட்க முடியுமா அதுவே முடியாது நான் கூற அதற்கு நீ இருக்கும் போதாயினும் நிருபர் முதலாயினோர் உன்னை கொண்டு ஓகினாராயினும் அன்று அவரே கொண்டு போயினாராயினும் அப்போது உன்னார் காக்கப்பட்டார் யாவரு வேகம் கூற சரி நீங்க இருக்கே இது வழக்கு வம்பு வழக்கு வந்தது இப்படி ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க அரசாங்கத்தில் அப்படியே காப்பாற்ற முடியுமா இல்லை அவங்கள்தான் கொண்டு போயிட்டாங்க வச்சுக்கோ அப்படி அவங்கள போய் காப்பாற்ற ஆக இந்த உலகத்தில் இருக்கும் கூட உன்னால் காப்பாற்றப்பட்டதாக சொல்லக்கூடாது வேகங்கூர அதற்கு நீர் கூறியது உண்மை என்று மனம் சம்மதிப்ப குறிக்கெங்கால் சவலை நெஞ்சமே சிவனாது உயிர்க்கு தான் துணையாமே என்பது உண்மையாக பார்க்கமிடத்து பேதைமையுடைய நெஞ்சமே ஜீவர்களுக்கு சிவனே துணையன்று ஜீவர்களுக்கு ஜீவர்கள் துணையாவரோ என்று வியூகம் கூறிற்று ஆகவே துணை யார முடியாது ஒரு பாட்டு உறவாகும் எனவேனை நீர் தொடர்பதியியல் பன்றாகும் உயிர்கற்கெல்லாம் உறவாகும் ஞானம் நனி பகையாகும் ஞானம் உய்து நோக்கின் உறவானவதை அடைந்து பகையான விதை நீங்கி ஒருமையாக உறவாதல் தனக்குத்தான மற்றுறவு விடுத்துறையும் என்றான் என்று உறவுகளாக வந்து கேட்கும்போது நீங்கள் என்ன என்ன வந்து உறவு உறவுன்னு சொல்கிறீங்களே ஞானந்தான் உறவு அதுபோல் இங்கே பகவான் தான் உறவு சிவபெருமானை தவிர உறவு யார் அரண் அரண் அண்ணன் என்ன அர்த்தம் நம்முடைய குற்றங்கள் எல்லாம் அறுக்கக்கூடியவர்னு அர்த்தம் நாசம் செய்வோர்னு அர்த்தம் சங்கரன் சுகத்து கொடுப்பனு அர்த்தம் அரியணால் அதுதான் நாசம் செய்வது அர்த்தம் ரெண்டு ஒரே அர்த்தம் தான் அரிய அரண் ஆகவே அந்த நமக்கு பகை எது அஞ்ஞானந்தான் உறவு எது ஞானந்தான் இங்கே ஈஸ்வரம்தான் அப்படி இருக்கும்போது அவர்களை இன்னை காப்பாற்றினான் சொல்கிறியே என்று இந்த பாட்டிலே சொல்லி முடிகிறார் இன்னைக்கு விசேஷ உரை இயற்பெயர் முன்னர் ஆரை எழுத்தின் வினை விடு முடியுமே தொல்காபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை சொல்கிறார் அதாவது காலன் என்பதை காலனார் அதனால என்பதனால் காலன் என்னும் பெயர் முன்னர் ஆறு என்பது வந்தது நவிலின் இம்மனை மக்களுக்கு ஒரு என்பதற்கு உதாரணம் ஆனந்த திரட்டு உடலை ஒன்பொருளினை உலகியல் வினை உயர்குல நெறிதன்னை அடையும் தாய் தந்தை நன்மனை என வரை தருவோம் விட விகந்திரை களனினை மேவிய விமர்தங்களை எல்லாம் உடைய நன்குரு மொழி மறை முனிவர்கள் உரைப்பர் ஆத்தர்கள் என்றே ஆனந்தத்திலிருந்து ஒரு பாட்டு உதாரணத்துக்கு போட போடப்பட்டிருக்கு உடலை சரீரத்தை பொன்பொருளை புகழ் உண்டாக்கக்கூடிய பொருளை பொருளினை உலகியல் நெறிதன்னை உலகியல் வாழ்க்கையில் உயர்வு கற்பிக்க கூட கற்பிப்பார்கள் பல தாழ்வும் கற்பிப்பார்கள் அந்த இயல்பினை உயர்குல நெறிதன்னை குலப்பெருமையும் சொல்லப்படும் இதெல்லாம் அடையும் மைந்தர் தாய் தந்தை நன்மனை என அறை தரும் அவரது இன்னும் இவ்வளோடு பொருந்திருக்கின்ற மைந்தர்கள் தாய் தந்தையர்கள் மனை மக்கள் இவரெல்லாம் விட இகந்து நீங்குவதற்காக விட்டு நீங்குவதற்காக இறைகலையினை மேவிய விமலங்களை இறைகலையினை மேவிய வருமானுடைய உபய திருவடிகளை பொருந்திருக்கின்ற விமலர் பரிசுத்தமானவர்கள் அவர்களை எல்லா உடைய நன்குரு மொழிமறை மனிவர்கள் பந்தபாத்தில் ஈடுபட்டு மேன்மை அடைந்திருக்கின்ற மகான்கள் உரைப்பர்கள் என்னது உரைப்பார்கள் ஆத்தர்கள் என்றே உரைப்பர்கள் ஆத்தர்கள் ஆனால் ஆபத்த வாக்கியத்தை சொல்லக்கூடிய ஆபத்தர்கள் வேறு அதாவது அவர்கள் நல்லவர்கள் உண்மையை உணர்ந்தவர்கள் என்று தான் மேன்மக்கள் சொல்லுவார்கள் ஆகவே இந்த மக்களை காப்பாற்றுவது நம்முடைய செயலில் அது பிரார்த்தானுசாரமாக இறைவன் காப்பாற்றுவார் என்பதை உன்னைய பா விளக்கமாக உரையில் பார்த்தோம் அதோட உமாவ சிவாச்சாரியன் சொல்லக்கூடியவர் திரு திருவழ்பயன் பாடியிருக்கார் அதில் ஒரு பாட்டு சிவனலாது உயிர்க்குயிர் என்பதற்கு உதாரணம் திருவொட்பயன் அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் திருக்குறள் போல இது புண்ணியம் கல்லடி அகர உயிர்வோல் அகர எழுத்தானது உயிர்களுக்கு உயிரெழுத்துல எல்லாம் தலைமையான எழுத்து எல்லாத்திலையும் கலந்துருக்கு அப்படி போல் அறிவாகி எங்கும் எங்கும் அறிவாகி சித்து வடிவமாகி இருந்து கொண்டு நிகரில் இறை சமானமில்லாத யாகமான அந்த பரபிரம்மஸ்வரூபம் நிறைந்து நிற்கும் எங்கும் நிறைந்திருக்கிறதுனால இது திருவரும் தெரியாதா அந்த பரம்பொருளுக்கு உள்ளே அந்தரியாமல் இருக்கார் வெளியில் பஞ்சபூதங்கள் எழுந்திருக்கார் எல்லாம் தெரிந்தால் அவருக்கு நாம் சொல்லியா தெரிய வேண்டும் தெரியாதா என்று இந்த பாட்டில் பாடியிருக்கார் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றிய உலகே என்று திருவள்ளுவர் முதல் பாட்டு இருக்கு அது திருக்குறள் அதே போல் இது குரல் தான் திருவருப்பது குரல் வடிவில் பாடியிருக்காருன்றதான் பாடுது ஆகவே பாட்டில் இந்த ஜீவர்களை விடுவதனாலே அவர்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடுங்கிறது கிடையாது இருக்கும் போதே கெட்டுப்போகும் அப்படி பிரார்த்தனை தான் நடக்கும் கடைசி வரும் நல்லபடியாக இருந்தாலும் இருக்கலாம் ஒருவருக்கொருவர் பிரார்த்த அனுசாரமாக தான் கூடுகிறாரிய பிரார்த்தனை கூட முடியாது அதேபோல் பிரிகிறது பிரார்த்த அனுசாரம் தான் பிரிவார்களுடைய இஷ்டத்தை எதையும் பிரிய முடியாது கூடி பிரிகிறது கர்மானுசாரம்தான் அந்த கூடி பெரியது கால கூடுதலாகவும் குறைவாக இருக்கலாம் அது நாம் சொல்ல முடியாது இருந்தாலும் இலக்கணம் என்ன கர்மானுசாரமாக வணிக மக்களோ உறவினர்களோ அல்ல வேலைவாய்ப்புகளோ வியாபாரமோ இல்லை புகழோ இகழோ சகலமும் குடி அந்தந்த காலம் வரும்போது அது நடக்கும் அது நிலைக்கும் அப்புறம் நீடிச்சிருந்தால் இருக்கலாம் போகலான்னு போயிடும் இதுதான் அதனுடைய இலக்கணம் அப்படி இருக்கும்போது இதை நாம் செய்கிறோம் என்றும் நம்மை விட்டால் இது போய்விடும் என்றும் நினைப்போது அறிஞாமை அஞ்ஞானம் என்று இந்த பாட்டில் சொல்லி துணையதாயம் தொடர்பு துணை அல்லாது உணைவு செய்தழு மிகளவன் என்று இணைய நெஞ்சமே பகைவர் உறவிவர் என கெடுத்த வைராக் சதவீதத்தில் இன்றைக்கு நான்காவது பாட்டு முன் உறவு சொல்லுவார் உறவு பொருடம் சுகம் புகழ் என்று ஐந்து விதமான பற்றுக்களை எட்டு பாடல சொல்ற பாடல்கள் சொல்லலாம் எட்டாம் பாட்டு வரைக்கும் எட்டு பாடல ஏழு பாடல்கள் ஏழு பாடலை சொல்ல ஏழு பாடல்கள் உறவு பொருள் சுகம் இடம் புகழ் என்று அழிந்தாக பிரித்து காட்டிக் கொள்வனர் முன்ன பாடல்களில் ஓரவு சொல்றார் மனை மக்கள் முதலானவை எல்லாம் இப்போது நீர் இங்கனம் கூறியது உண்மை இனி துணையாவது யாது பகையாவது யாது மனைவியாதிய ஜீவர்கள் வந்தவாறு எங்கன் எங்கனும் நீர் கூடுக என்று மனம் கேட்ப அதற்கு மேற்கூறுகின்றது வே உறவு பற்றி தான் அதிகமாக சொல்ல வேண்டியிருக்கு உறவு பொருள் ஆன் பிறகு இடம் அதன் பிறகு சுகம் சுகம் அண்ணா இல்லாத வாழ்க்கையில் உள்ள விசேஷங்கள் தான் அப்புறம் புகழ் அது எல்லாரையும் முடிஞ்சிடும் எல்லா விட்டுவாங்க கட்டி புகழாசு விட மாட்டாங்க அது விடணுமென்னா ரொம்ப அரிமானத்தை விட்டால் முடியும் பத்தியானம் சாமி சொன்ன மாதிரி ஆன்மீக வாழ்க்கையை நான் மேற்கொள்ளுமென்னு சொன்னால் அது தடைகள் வரத்தான் செய்யும் தடைகள முக்கியமான தடை ஆங்காரந்தான் அந்த ஆகங்காரம் பெரிய தடை அது ஆகங்கார்தான் வரக்கூடிய உயர்வு தாழ்வில் இருக்கே லாப பெருமை சிறுமைகள் அதுதான் பெரிய தடை அது போக்கிறதுக்கு சமபாவனை தான் முக்கியம்னு சொன்னார் சமபாவனை படங்கள் அதாவது ஏதாந்ததுன்னு திரும்பி திரும்பி சொல்கிறது சமபாவனையை பழக பழக அகங்காரம்னா போயிடும் விஸ்வபாவனை பழக பழகு அகங்காரம் வித்தியாகும் அதனால் சமபாவனை எந்த முறையிலும் பழகிறதுக்கு நாம் அதை அப்பேதை பண்ணணும் அதனால தான் இந்த அகங்காரத்தை போக்குறதுக்கு இவ்வளோ உபாயங்களும் சொல்ல வேண்டியிருக்கு அதுதான் கடைசி முதல் எதிரி அதுதான் நமக்கு உலகத்தில் எதிரிகள் எங்கே சொல்கிறதெல்லாம் இந்த அகங்காரத்தை நான் உரம் பண்ணதுனால அந்த எதிரிகள் வர்றாங்க இவ்வளோ விரோதம் பண்ணிட்டு உலகத்துக்கு எந்த எதிரியும் கிடையாது இவ்வளோ விரோதம் பண்ணிடலாம் அகங்காரத்தை அகங்காரத்தை விரோதம் பண்ணிக்கோங்க வெளியில் யாருமே எதிரியே கிடையாது ஏன் முதல் எதிரி தானே அதனால் அகங்காரம் பெரிய எதிரி அகங்காரம் என்ன அர்த்தம் அது ரெண்டு தம்பிகள் இருக்காங்க தன்னை மெச்சல டம்பம் தற்போது பெரியவன் தானங்கள் அகங்காரம் தன்பிடி விடாப்பிடி தன்னை மெச்சுக்கிறது அதே தம்பி எப்போ தன் புகழிச்சி ஏன்னா அப்படி தஞ்சு இப்படி தஞ்சு இப்படி தெய்வ அப்படின்னு தண்ணியே போடுறது அப்புறம் தனி மெச்சலே டம்பன் தான் பெரியவன்டாங்க நான் தான் பெரியவன் இதாக சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் சொல்லி நடக்குமா அப்படிம்பாங்க உடனே அப்போ என்னாச்சு நான் பெரியவேன் எல்லாச்சும் நடக்குது என்னையே அவங்கெல்லாம் சொன்னாங்களே அவன் சொன்ன மாத்தினா நான் சொல்லி நடக்கணும் நடக்க அப்படிங்கிற அம்மாருங்க பெரியவன் நான் பெரியவன் அப்படிங்கிறது சந்தோஷம் கர்வத்தின் தம்பி இதெல்லாம் கர்வங்கிறது தன்பிடி விடாப்படி நான் சொன்னது தான் ஒதுக்கணும் அது என்ன அதை நீ சொல்லுது அப்படின்னு ஒதுக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் என்ன நான் என்ன சும்மா அகங்காரம் இல்லை நான் சொல்கிறேன் விட்டு விட்டு கேட்க மாட்டேங்கிறிய அப்படிமாங்க இந்த அகங்காரம் என்பது அண்ணன் ரெண்டு பேர் தம்பிகள் மூணு பேர் சேர்ந்த கெளுக்கர் ராவணந்தான் அகங்காரம் ரெண்டு தம்பி இருந்தாங்கல்ல கும்பகார விபத்துனோம் ஒன்றும் தம்பிச்சிட்டு போயிடலாம் கும்பகன் அங்கேயே தங்கிட்டா இல்லை அப்படி போகல அதே போல் சூரபத் வந்து அகங்காரம் அவனுக்கு தம்பிகள் கஜமுக கஜமுகன் சிம்ம சிம்முகனா சிங்கமகன் ஆ சிங்கமகன ரெண்டு அவங்களுக்கு அஜமுகி ஆட்டு மகோட தங்கச்சி அது முக்கிய பணம் ஒன்று சேர்ந்து பாருங்க சமபான வரும் அப்படிங்கிறது கருத்து சொல்றேன் துணையதான் எமை தொடர் தரு தொடர்பரம் தொழில்கலை துணை அல்ல துணை என்பதையும் சிரிட்டு தொடங்கி வீழடைவிக்கும் அளவும் துணையாகி எம்மை விட்டு நீங்காதிருக்கின்ற உயிர்க்கு உறவாகிய சிவனது தொன்மை பாதங்களே துணை என்றும் இப்போ துணை யார் மனை மக்கள் பெரியவங்க சின்னவங்க சொந்தக்காரங்கன்னு நினைக்கிறோம் இல்லை அதெல்லாம் கிடையாது இப்போ யார் சிவருமான்தான் நமக்கு துணை சிவருமானை நம்பி நாம் எந்த காரியம் செஞ்சாலும் அது வெற்றி இல்லைன்னாலும் கூட தோல்வடைஞ்சாலும் கூட துக்கம் வராது சரி ஆண்டவன் அப்படி செய்யணும்னு நாம் என்ன பண்ண அவராக பார்த்து மேலே அனுப்பினாலும் அனுப்பலாம் கீழே அனுப்புனா அனுப்பலாம் அப்புறம் நாம் பாதிக்கு மேலே சொல்லப்படும் அதில் வேறு மனாமைதி அப்படி இல்லாமல் நான் தான் செஞ்சாமல் தோல்வி அடைந்தேன்னா அப்புறம் அந்த தோல்வியை எங்கே சுமத்துறதுன்னா அவங்க எடுத்தா அவள் கடுத்தா இவனால் கெட்டது இப்படி அவள் மேலே சுமத்துவாங்க தான் வெட்டிக்காரன் காட்டுக்கிறது அதனால துணை என்றும் யார் சிவனது தொன்மை பாதங்களே துணை அல்லாது உணைவு செய்து அப்படி மிகல தஞ்ஞானம் சென்று உள்ளவாருனரா என்பது அகுதன்றி உள்ளத்தை மெலிவு செய்து நாசம் பண்ணான் என்ற பகையானது அஞ்ஞானம் என்றும் உள்ளபடியே அறிந்தன இல்லை அஞ்ஞானம் தான் நம்ம நாசம் பண்ணுறது மறைப்புச் சக்தி அதைத்தரவே வேறு கிடையாது கிடையாது சொல்லப்படுற இணையில் நெஞ்சமே என்பது இழிவினாலும் இழிவினால் உனக்கு வேறு ஒப்பு இன்றிய நெஞ்சமே என் மனமே நீதான் கீழ்பட்டவன் உன்னை விட கீழ்பட்ட உலக பகையவர் உறவிவரன என வினை வழியே வந்து அனைவ சீவரை உனி என்பது இருவினையின் வழியாய் வந்து பொருந்திய ஜீவர்களை இவர் பகைவர் எனவும் இவர் உறவர் எனவும் கருதி கர்மானுசாரமாகதான் மனை மக்கள் சொந்தக்காரங்க இணையதிகாரங்கெலாம் கோரது அவளுடைய வேறு நம்பிட்டதுக்கு அவங்க கோரது இல்லை அது பிரியிறது அப்படித்தான் கர்மானுசார்தான் பிரிவாங்க நம்பிட்டது பிரியறதும் இல்லை அது இந்த உண்மையை தெரியாதனால ஏதோ நம் கெட்டுகாரத்தனத்தினாலேயும் அவர்களுடைய அன்பினாலேயும் சேர்ந்தாங்க என்றும் அல்லது அவருடைய நம்முடைய உதாசீனத்தினாலே அல்லது நம்ம கெடுதலினாலே அல்லது அவங்க வந்து கெடுதல் பண்ணி பிரிஞ்சிட்டாங்க என்றும் இப்படியெல்லாம் அது ஆராய்ச்சி இல்லாதனால சொல்கிறது இந்த உண்மை வேதாந்தத்தில் மிக அழுத்தமாக சொல்லப்படும் கர்மத்துக்களால் தான் கூடி பிரி ஒவ்வொருவரும் எதுவரைக்கும் கர்மம் இருக்கோ அது வரைக்கும் கூடுதல் உழ்கும் பிரியும் காலம் தான் பிரிஞ்சே போயிடும் சொல்லிக்காமல் போயிடும் அப்படி சொல்லிக்காம போகிறதுனால போயிட்டாங்களேன்னு சொன்னாங்க அவளை கர்மம் ஒழிஞ்சு போச்சு மகாராஜா சொல்ல சொல்ல சொல்லியா இணையுலே உங்களிடத்தில் நான் இருக்கேன் இணையவருக்கான புதிய விரும்பினேர் நீர் நிலுமிங்க இங்கே இருங்க அப்படின்னா முனிவாதிய அழுத்து என்னை கெடுத்தாயே என்பதையும் பகையென்று வெகுளியும் உறவென்று விளைவும் அடைந்து உன்னோடு கூடிய எண்ணையும் கெடுத்தாய் நீ என்று விவேகம் கோரிற்று இப்படி நீ கெட்டதல்லாமல் நான் உன்னோட அறியாமையினால் சேர்ந்திருந்தேன் என்னையும் இதுவரை கெடுத்துட்டேன் இப்போ நான் பிரிஞ்சு வந்ததுனால உன்னுடைய போக்கு படல அதனால் நான் உன்ன கண்டிக்கிறேன் என்று சொன்னவத்தால் மறைப்புன்று கிடந்த உயிரை சிவன் தனது காரண்யத்தினால் எடுத்து மாயை கண்ணே தனுவாதிகளை கொழுத்து முன்னர் விளைய ஞானத்தை விளக்கி பின்னர் சுருதி குரு சுவானுபவங்களினாலும் சொருவ ஞானத்தை விளக்கி ஆனந்தானுபவத்தைக் கொடுத்தலின் உயிர்க்கு உறவு சிவன் என்றும் ஏன் சிவன் உயிர்க்கு உறவு என்றன்னா இந்த விளக்கம் கொடுக்குறார் ஆணவத்தாலே மறைப்புண்டு கிடந்த உயிரை சிவன் இது அணுகர சக்தியின் பெயர் படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் அதான் அது யாருக்கான பக்தர்கள் மட்டுமே உரியது உலகத்தில் அத்தனை பேர்களுக்கும் படைத்தல் காத்தல் அடித்தல் மூணும் பொது மறைத்தலும் பொது தான் அணுக்கழகம் மட்டும் பக்தர்கள் மட்டும் உரியது அதில் ஆணவத்தால் மறைப்பொண்டு மறைப்பு எல்லோரும் பொது தான் ஆணவத்தினால்தான் மறைக்கிறது இங்கே ஆவரணம் மறைப்பு சத்தின் அர்த்தம் இது சைவ சித்தாந்த பாஷையில் ஆணவம்னு சொல்லுவாங்க இங்கே ஆவரணம்னு பேரும் மறைப்பொண்டு கிடந்த உயிரை சிவன் தனது சிவன்னால் சும்மா செய்யலாம் பக்தர்களுக்காக அவரை சரணாக அடைந்த பக்தர்களை தனது காரணியத்தினால் சரி நம்மை சரணாக அடைஞ்சிருக்கிறதுனாலே நாம் அவனை கடத்திய தொடனும் என்று கருணையினாலே செய்கிறான் எடுத்து மாயன் கண்ணே மாயன்ன விட்சேபசக்தின் பேர் இங்கே விட்சேபசக்தியின் கண்ணே தனுவாதிகளை சரீரம் முதலான சூழலில் உண்டாக்கி கொடுத்து முன்னர் முதலில் விடைஞானத்தை விளக்கி விஷயங்களுடைய ஞானம் எப்படி இருக்குன்னு இந்திரியங்கள் மூலமாக செல்லக்கூடியதில் துக்கந்தான் இருக்கென்று காட்டி பின்னர் சுருதி குரு சிவானுபவங்களினால் சுருதி குருவாக்கியம் சிவானுபவம் யுக்தி அனுபவம் முதலானவர்களினாலே ஸ்வரூப ஞானத்தை விளக்கி உடைய சுரூபம் பிரம்மஸ்வரூபந்தான் எனக்கும் அந்த பிரம்மந்தான் சொரூபம் என்று அந் இருவர்களுக்கும் தத்துவ மகா வாக்கியத்தின் மூலமாக ஐட்டான ஞானத்தை கொடுத்து ஆனந்தானுபவத்தை கொடுத்தேன் தீவிரமானது ஆனந்தானு கொடுக்குறார் அதனால் உயிர்க்கு உறவு சிவன் என்றும் உயிரினது இரண்டு ஞான ஞானத்தையும் அனாதியே மறைத்து வீடடையும் அளவும் துன்பத்தை செய்தலின் ஆணவம் உயிர்க்கு பகை என்றும் உயிர்க்கு பகை ஆணவம் சொல்லக்கூடிய அவர மறைப்பு சைத்தி இந்த மறைப்பு சைத்தியை போன்று கெடுதல் பண்ணுறது யாருமே இல்லைன்னு கைகளை சொல்கிறார் எப்படி சொல்கிறார் கண்ணப்பாட்டு பிரயத்தில் தோல்வி ஜங்கன் மா அடைத்திர் கூட்டுமணம் விவா மறைப்பு சக்தி பாட்டு இரு போல் மூலம் வருமானது உயிருக்கு பகிறது தான் மறைப்புதான் மறைப்பு சக்தி கொடுத்த ஆவரணம் நல்வினை அனுபவிக்கும் விடத்து பகைவரும் உறவாகலேன் இதா நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்குண்ணியங்கள் நமக்கு மிகுதியாக இருக்கும் போது பகைவன் கூட உறவாக வருவான் தீவினை அனுபவிக்கும் இடத்து மனைவியாதி உறவரே தேகநாசம் செய்தறினாலும் இதெல்லாம் பத்திரம் படிக்கலாம் நேரம் கூட பார்த்திருக்க இஜீவர்கள் வினை வழியாய் வந்தவர் பகை என்று கூறப்பட்டது தோன்றும் அசைவின்மை கைப்பல் பூவுளால் தோன்றும் மடி என் பேதைப்படுத்தும் இளவுள் அறிவுற்றும் ஆதரவுற்ற கடை என்ன இளவுள் வரும்போது பேதைப்படுத்தும் புத்தி வேலை பண்ணாது அதனால தான் புத்தி வேலை பண்ணாதனால தான் மனைவி கணவனையும் கொள்வது கணவன் மனைவி கொள்வது எல்லாம் உலகத்தில் போச்சு பத்திரிக்கையில் பார்க்கலாம் நேரிலையும் பார்த்துருக்கு அப்படி நடக்குது காரணம் என்ன அந்த பாவகர்மம் தலை தூக்குது அது தகுந்த மாதிரி புத்தி வேதனை பண்ணுது வேதனை பண்ணி உயிரே வாங்கிறது அது கஷ்டப்படுத்துது அது அவமானப்படுத்துது பல்வேறு வேறு துன்பங்களுக்கு ஆளாக ஏ பாக பேப்படுத்த நமக்கு நல்ல புண்ணியான கிடைக்கும் அதனால பகைவர் உறவுவர் என்று சொல்வதெல்லாம் அது விவேகைகளுக்கு பொருந்தாது மற்றும் என்பது அசைநிலை பகை இவர் உறவிவர் என்பதற்கு உதாரணம் சிவபோக சார்த்தர் சொல்றார் ஆர் பெரியர் ஆர் சிறியர் ஆர் ஆனந்த சிற்றொருவர் வேர் எங்கெங்கும் தாமாயிருந்து ஜடசித்தனைத்தும் அங்கெங்கு ஏற்றுவதனால் எட்டுவதானால் கால் போடுகணும் எட்டுவதானால் சிவாசாரத்தில் எங்கெங்கும் தாமாயிருந்த ஜலசித்து அனைத்தும் அங்கங்கு டெய்யுவது ஆனால் ஆறு பெரியவர் ஆர் சிறியர் ஆர் ஒருவர் ஆர் பகைவர் யார் சொல்ல முடியும் எல்லாம் உள்ளிருந்தால் ஆட்டி படைகிறார் சிற பெரியர் ஆனந்த சிற்றொருவர் இருக்காரே எல்லாவற்றிற்கு மேலான பெரியவராயும் ஆனந்தமே வடிவமாக இருக்கின்ற அந்த பரபரமஸ்வரவர் இருக்கே அவர் தான் பேர் பெரியர் எல்லாவற்றிற்கும் பெரியவர்கள் தான் அவர்தான் எங்கெங்கும் தாமாயிருந்து இடச்சி தினைத்தும் அங்கெங்கே ஏற்றுகிறார் அப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது பெரியவன் சின்னவனுங்கிறது நினைக்கலாமா அப்படிங்கிறான் அடுத்த பாட்டு அடுத்த பாடலில் மட்டும் வருமான காரணம் போட்டாச்சு ஆகவே இந்த பாடலில் நமக்கு உறவாக இருக்கிறவர்கள பகையாகலாம் பகையாக இருப்பவர் உறவும்லாம் காரணம் என்னன்னா புண்ணியபோகம் தானே அதுதான் சாஸ்திர பிரமாணங்கள் இந்த பிரமாணத்தை நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்புகிறோமோ அவ்வளோக்கா மனச்சாந்தி ஏற்படும் அதுக்கு தான் மனாமைதிக்குதான் சாஸ்திரங்கள் நமக்கு வழிபண்ணுறது வேதாந்தாஸ்திரங்கள் லௌகிக சாஸ்திரங்கள் இல்லை கர்மகால சாஸ்திரங்கள்லாம் மனாமைதிக்கு வழி பண்ணுறது இல்லை பொருள் வழிபண்ணுது பொருள் இந்த எக்யம் செஞ்சால் இந்த போக கிடைக்கும் அப்படின்னு அது வழி பண்ணுது அதுமாதிரி வைத்தியசாஸ்திரம் இந்த முறைஞ்சாவிட நோய் போகும் அதனால் பசா பண்ணும் அப்படின்னு அது சொல்லுது அது நோய் நீக்கம் துக்க நிவர்த்தி மட்டும் சொல்லும் இது சுகப்பிராப்தி சொல்லுது கர்மகாண்டங்கள் லௌகிக சாஸ்திரங்கள் எல்லாம் லௌசாஸ்திரம் இந்த வியாபாரம் பண்ணால் இந்த லாபம் கிடைக்கும் இந்த விவசாயம் பண்ணி இப்படி பண்ணால் இப்படி கிடைக்கும் இப்படி பலவிதமாக சொல்லும் அதனால் வேந்தோம் அது சொல்கிறதே அது என்னைய சொல்கிறது சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதுவும் அதுக்கு சொல்லிடுற வழி சொல்லிருக்கு உனக்கு ஒரு அப்புறம் ஆறுதம் ஒன்று இருக்கப்பா உனக்கு கிடைக்கும் அதுதான் அது சொல்கிற அது சும்மா இருந்தால் கிடைக்குமா சும்மா இருந்தாலும் கிடைக்கும் வேலை பண்ணாலும் கிடைக்கும் நீ சும்மா என்னாலும் முடி இருக்க முடியல வேலை பண்ணுற பண்ணும் சும்மா இருந்து பாரு கிடைக்கிறதில்லை பாரு வேணா சும்மா இருக்கிறாங்களா சும்மா இருக்க முடியலங்கிறாங்களே எப்படியா சும்மா இருக்கிறது சும்மா எப்படியாக இருக்கிறது சும்மா ரெண்டு பட்டை கொடுக்குறாங்களே வேலை பார்க்குற ஒரு பட்டதான் அப்படி இருக்கு சும்மா இருக்க கிடைக்கும் இல்லை வேலை பாருங்க கிடைக்கும் எது வேணா வச்சுக்கோங்க ஆஹ் கர்மான கிடைக்கும் கிடைக்குதா இல்லையா ரமணன் என்ன பண்ணாரு அது தவறுதான் பண்ண கிடைக்கதே இருந்தது அப்படி சும்மா இருந்தாலும் கிடைக்கும் அதுவும் பார்த்தம்தான் வேலை பார்த்தாலும் கிடைக்கும் அதுவும் பகார்த்தந்தான் ஆக இதுதான் கர்மம் இது வேதாஞ்சாசன் அவ்வளோதான் சொல்கிறது உன் பிரார்த்தானு சாரம் கிடைக்கும் அதுவும் நிறுத்தியாச்சு பிறகு என்ன நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்கன்னா கிடைக்கிற ஒன்று திருப்தி இருக்கிறது இல்லையப்பா திருப்தி நான் வழி சொல்கிறேன் சாபனை கொள் அதுக்கு அப்புறம் புண்ணியத்துக்கு இடாக கூடுதலாக கிடைக்கும் பாவத்துக்கீடாக குறையாக கிடைக்கும் நஷ்டம் ஏற்படலாம் சமம் பண்டிக்கும் நீ சாம்பண்ண படையிலன்னு சொன்னாக்க உனக்கு மனது நிம்மதி இல்லை மனசு நிம்மதி இல்லைன்னு போனால் பணம் காசு கிடச்சா போறாதானா எத்தனை பணம் மனதுக்காக தான் சம்பாதிக்கிறதெல்லாம் மன நிம்மதிக்கு தான் மனது நிம்மதி இல்லைன்னு சொன்னால் பணம் இருந்து என்ன பண்ணுறது பெரிய ஒரு பணக்காரத்துக்கு போட்டுக்கிறான் சர்க்குல பண்ணிக்கிறான் வரி கிடக்காதே பணம் காதிற்கு கோடிகள் இருக்க வச்சிருக்கானே அப்படியே தூக்கு போட்டுக்கிறான் இந்த சுட்டுக்குறான் நான் துப்பாக்கி எல்லாம் சுட்டுக்கிறா அப்படின்னு போகிறாங்க காரணம் என்ன மனசுக்கு நிம்மதி இல்லை விளக்கம் தெரியறது இல்லை விளக்கம் தெரியாத தடமாடி போடுறாங்க இங்கே ஒரு தடமாறத்துலேருந்து வழி பண்ணுறாங்க என்ன பண்ணுறீ பண்ணுறாங்க கர்மானுசாரம் கூட திருப்தி அடைஞ்சுக்குவோம்ப்ப அவ்வளோதான் இன்னைக்கு அவ்வளோதான் கிடைக்குதா சரி அவ்வளோதான் இன்னைக்கு ஆண்டம் கொடுத்தேன்னு திருப்பி அடைஞ்சிக்கும் நாளைக்கு என்ன கிடைக்குதோ சரி கிடைக்குது கிடைக்கிட்டுன்னு திருப்தி அடை நாளைக்கு திட்டம் தப்பு இல்லை ஆனால் திட்டம் போடப்போ நடந்தால் நல்லது தான் நடக்காம போனாலும் சரி சொல்லு நடந்த எனக்கு வெட்டிகார சொல்ல வேண்டாம் ஏதோ ஆண்டவேன் நாம் நினச்சமான்னு செஞ்சிட்டாரு அதுக்காக பிரார்த்தனை தான் காணணும் ஏன்னு சொல்லி நினச்சிக்கணும் இன்றைக்கி நான் நினச்சமாக நடக்கலை இது காலம் என்ன பிரார்த்தனை இல்லை சாபானை கொள்ள இதற்கு தான் வேதாந்தம் திரும்பி திரும்பி சொல்கிறது சாயந்திரம் சாமியார் தான் சொன்னார் சாபானே பழங்க ஆகங்காரம் போயிடும்னார் அப்போ ஆகங்கார்த்து வேலை இல்லை எல்லாம் பகவத் கேதி சொல்கிறது அதுதான் வேதாந்தம் போகிறா அதுதான் இது வேதாந்தாசனம் இதுதான் பழக்க படித்தறது முன்னே சொன்னால் மற்ற சாசனம் மற்ற எல்லாம் சொல்லுது அது அது துக்கத்துக்கு எதுவான காரியங்கள் அதோட கொள்கை அது இதோடைய கொள்கை ஆகவே பகைவர் உறவிவர் என்று நினைக்கிறதுன்னு சொன்னால் இதெல்லாம் அஞ்ஞானத்தினால் வந்ததுதான் விவேகத்தினால் வந்ததில்லை ஞானத்தினால் வந்ததில்லை ஆகவே இந்த பாடலில் அகங்காரத்தை ஒழிக்கணும்னு சொன்னால் சாபாவை பழகுங்கள் பெரியவன் சின்னதுங்கிறதெல்லாம் விட்டுட்டு சாபான பழகுன்னு சொல்கிறாங்க இது பெரிய பெரிய மகன்கள் அப்படி தான் பழகிருக்காங்க ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிராமணகுலத்தை பறந்தவர் அவர் பதினெட்டு பத்தொம்போது வருஷம் வரைக்கும் இருபது வருஷம் வரைக்கும் அப்படி தான் இருந்ததுதான் நான் பிராமணன் உயர் ஜாதியாக இருப்பது தான் அதன் பிறகு அவருக்கு ஞானம் தீவிரமாக இது ஜாதின்னு ஒன்று வேண்டாம் பா ஜாதிக்கு அப்பாற்பட்டதல்லவா தத்துவ ஞானம் அதெல்லவா பகவானுடைய அனுக்கிரகம் சரீரத்தில் வச்சால் ஜாதி பேசுகிறோம் ஆனால் அது வேண்டாம் என்று அப்புறமேல சேரிக்கு போய் கூட்டு சுத்தம் பண்ணுவாரான் பறவைகள் சேரிக்கு போய் அதாவது அகங்காரம் பறைமன்ற விளக்குமாறு கொண்டு போகிறது இல்லையா தன் கூந்தல் நேரம் அதிகமாக இருக்குமா கூந்தலே தொடச்சு விடுவாரன் அப்படிலாம் செய்யினார்கள் சிவானந்தர் அப்படித்தான் அவர் கொஞ்ச காலம் வந்து பிராமண சமயக்காரன வச்சுட்டு இருந்தாரான் பார்த்த பிராமணன்னைச்சுகிட்டே இருந்தேன் எப்படி பிரம்மசுரம் அல்லவா நான் பிராமணன் தானா நினைச்சுட்டே இருந்தார அப்புறம் வேண்டாம்னு விட்டுட்டு ஒரு அரிஜனை தொழிலாளி கொண்டு சமையல் பண்ண போடுறாங்க போக போக இந்த கீழ் பாவனையில் போயிரு அதே போல வள்ளிமலையில் சச்சிநாராயசியில் இருந்தார் அவர் திருப்புகல போகழ் பெற்றவர் அவர் அப்படிதான் பிராமணன் ஒன்று சொன்னாங்களாம் என்ன நீங்கள் வந்து அர்ஜுன்கிட்டலாம் பழகிறீங்கன்னு அல்ல எவனாக இருந்தால் என்ன சுத்தமாக இருந்தால் சேர்தான்னாரு அப்படிலாம் கூடாது அவங்ககிட்ட வாங்கி சாடக்கூடாதுன்றாங்க உன்தானே அங்கே ஒரு அர்ஜுனன் இருந்தாலும் இந்தப்பா நாளைக்கு உங்கள் வீட்டில் கூடி சுத்தம் பண்ணி நல்லா குளிச்சு போட்டு பண்ணி கொண்டேன் சாப்பிட்றேன் அப்படின்னு ஐயோ நாங்கள்லாம் அர்ஜுனுங்களே அப்படின்னா அல்லை தெரிஞ்சாலும் சொல்கிறேன் அர்ஜுனன் தெரிஞ்சான் தெரியாமல் நீ அர்ஜுன் தான் சுத்தமாக இருந்தால் போதும் அதுதான் முக்கியம் சுத்தம் இல்லாத உனக்கு தள்ளி வச்சது காரணம் தான் நீ சுத்தம் இல்லை முன்னே முன்னெல்லாம் நீ சுத்தம் படுத்திக்க அதை சரியாக போயிடுச்சு நான் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் சரி தாக்கலாம் அதனால் அந்த சச்சிதானந்த அவர் திருப்பூர் சபையிலெல்லாம் ஜாதி பார்க்க மாட்டாங்க அதிகமாக போயிடுவாங்க அப்படி அப்போ நிலை வரும்போது அது தாண்டி போயிடும் கீழே இல்லை அது வர்றதில்லை மனசு சம்மதிக்கிறது இல்லை ரமணர் ஞானம் அடைந்த பிறகு பணக்காராயிட்டார் பழைய இடையன் மாடி மேய்கிற வந்தானான் சாமி கொஞ்சம் கஞ்சி கொண்டு வந்து குடிக்கிறீங்களா என்ன கொண்டா கொண்டா என்னாரான் அது நான் குடிச்சு போட்டாரான் குடிச்சுட்டு எனக்கு ஒன்று வேணும் அவங்க அன்பு தான் போடுவோம் அப்படி என்ன இது சொன்னாங்களே அவன் போயிட்டான் நம்ம பிராமணனாக இருந்துக்கிட்டு இடைங்களை சாப்பிட்லாம் அப்படிங்க அது வாசந்தான்ப்பா நான் தவம் கொடுத்தான் கஞ்சி நீயா கொடுத்தேன் எந்த பிராமணன் கொடுத்தான் ஒரு பிராமணை வரலையே இப்போ எல்லாம் முச்சிக்கிட்டீங்க பகு போடுறதுக்கு ஒரு பிராமணிய காப்பாற்றினான் ஞானம் வந்தது அவனாலதான் ஞானம் வந்தது அவன் என்ன காசு பண்ணதுக்காக கொடுக்கறான் கண்டு போய்ச அப்படிங்கள வேண்டாங்கிற அப்படின்னு சொன்னார அப்போதான் வாடகை தாக்கலாம் அப்படி போகல அதிர்ஷ்டான சதினம் பிராமணியும் சுதிரினே அது பிரம்மஸ்வரம் அது அதிவர்ணாசிரமே பேரு ஞானிகளுக்கு அதிவர்ணாசிரமி வர்ணத்தை தாண்டினவன் ஆசிரமத்தை தாண்டினவன் அப்படின்னு அர்த்தம் அது இல்லாதனால்தான் திருதி பிடிச்சிட்டே இருக்குது இவங்க இந்த விஷயத்து பரிச்சத்தில் சாப்பாடு நடக்கும் பேரூர் சாமி இவங்கெல்லாம் தனியாரில் தான் நாங்கள்லாம் தனியரை அந்த ஐயன் சுத்தானந்த பாரதி ஐயர்களை பிறகு தனியார் சாப்பிடணும் அது மாதிரி எல்லாம் பேதலாக இந்து இந்துன்னு பேதலாங்கபடியே அங்கே சாப்பிட்றதுல வைத்தியாசம் இன்னும் வச்சுருக்காங்க அவங்க முதல்ல பார்க்கணும் அவங்களும் போகவே இல்லை விஷயத்துக்கு போய் இந்து இந்துன்னு சத்தம் போட்டு கிடக்குறாங்க அப்படியே எல்லாம் ஊர் பட்ட வசூல் பண்ணுறது பங்கு போட்டுக்கிறது அவங்க நாங்கள் நிக்கல் இந்துக்கணும்னு சொல்லிக்கிறது அப்படி இன்னும் அந்த பற்றி போகவே இல்லை கேட்டாக்கா அதெல்லாம் பழைய பழக்கத்தையும் எங்கே மாற்றப்படுகிறது அப்படின்னு சமாளம் சொல்லி பண்ணுவாங்களா இப்படி இருக்குன்னு நினைச்சுக்கலாம் இந்த மேல்நிலைக்கு போக போக மனமானது சமாதம் அடைமுங்கிறது கருத்து ஆகவே இந்த பாட்டில் இந்த மலையை சொல்லி பண்ணிக்கிறார் பொருள் செல்வமே பல்வகை கிளே சமற்றது தன்னை விடுவதே சுகமென உமார்ந்தலை முனம் விடுதுளோர்குனை போலும் நெடிய யோகமதில்லையோ சொல்லுதி நெஞ்சமே இனிப்பற்றற்று அடைது மேல அருளையே பொருளென வரும் செல்வ மதுதானே சதகத்திலே இப்போது ஆறா பாட்டு போவேகம் புறப்பட்டபடி சொல்லிட்டு வருது புறப்பட்டு உயிர் சார் பொருள் ரெண்டு உயிர் சார்பில் சொல்லிவிடுகிறார் உறவு இந்த உறவானது புயிற்சார்பை குறிக்கும் இடம் பொருள் சுகம் இதெல்லாம் பின்னாலே பொருசார்பு குறிக்கும் புகழ் சேர்த்துக்கணும் ஆகவே இந்த உயிர் சார்புக்கு இவ்வளோ சமாதானம் சொன்ன பிறகு பொருள் சார்விதமான செலவில் இருக்கு பொருளில் முடியுமா என்பது கேள்வி நான் கெடுத்தாயே என்று எண்ணெய் நீர் வெறுப்பது என்னை பயனின்றிய உறவை பற்றுதலால் எண்ணெயுள்ள நீர் கூறியவாறே வெளுத்தேன் என்று உறவினை விடுத்து பொருளினை கருதிய மனத்தை பார்த்து மேற்கூறுகின்றது நீ சொன்ன மாதிரி உவிச்சார் விட்டாச்சு இனி மேற்கொள்ள நான் சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார் பொருள் பட்டுகிறேன் கெடுவதாம் பொருள் செல்வமே பல்வகை கிளேசம் என்பது அழிந்து போவதாகிய பொருள் செல்வமும் பல்வேறு வகைப்பட்ட துன்பம் என்று விவேகம் கூற பொருளானது நிலையாக இருக்கிறதில்லை வேற செல்வந்தான் சொன்ன செல்வம் செல்வம் அர்த்தம் அவர் அது இருக்காது அது மட்டுமல்ல அது பல்வகைப்பட்ட துன்பமும் கொடுக்கும் விவேகம் சொன்னது அதற்கு முன்னர் மனையாதிய உறவுகளை நீர் விழுக்கச் சொன்னபடி விடுத்தேன் இப்போது இந்த பொருளையாயினும் அருந்துதலை குறித்து வைத்து கொண்டு தவத்தினை பண்ணுவோம் பண்ணுவல் என்றால் இதிலையும் நாசம் என்று என்றும் துன்பம் என்றும் கூறினேர் இனி இன்பமாவது யாதென்று மனம் கேட்பேன் இது துறவு நிலையில் இது ஒரு முறை சில பேர் கொஞ்சம் சொத்து வச்சுக்கிட்டு இருந்தால் அது கொஞ்சம் பேங்கி போட்டு சொத்து நிலங்களில் வாங்கி வச்சுக்கிட்டு வருமானத்தை கொண்டு தவம் பண்ணுறதுன்னு ஒரு அந்த கொள்கை நான் இருக்கட்டுமா மனசு விடுவதே சுகம் எனவும் கைவிடுவதே சுகம் எனவும் துன்பம் எனவும் உண்மையாக அறிந்தாயில்லை என்று விவேகம் கூறும் தான் பிடிக்கிறது அதற்கு நன்று கூறினேர் இப்பொருளையும் விடுத்து இருக்க சொல்கின்றீரோ என்று மனம் கேட்பேன் சரி இதை விட்டு அப்புறம் மிச்சக்கு போகணுமா ஏன்னா வசதி வாய்ப்பாக இருந்துட்டு மிச்சுக்கு போக சொல்கிறீங்களே அப்படிங்குறது அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் முனம் விடுத்துள்ளோருக்கு உனைப்போல் வெளியே இல்லையோ சொல்லுதி என்பது அதற்கு முன்னர் பற்றுக்களாய் உள்ளனையாவும் துன்பம் என்று அறிந்து துறந்து துறந்தோருக்கு உன்னை போலும் கூர்ந்த நீ சொல்லுவாய் என்று விவேகம் கூற பெரிய போய் பட்டினத்தாரு ராஜபந்திரஹரி இவங்கெல்லாம் எவ்வளோ செல்லும் வச்சுருந்தாங்க இருந்தாங்க ராஜா ராஜனுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு பட்டினத்தார் இருந்தது அவங்களாம் கொஞ்சம் பணம் எடுத்துக்கிட்டு பேங்கில் போட்டு வட்டி வாங்கிட்டு சாப்பிட்டாங்க அவ்வளோ தெரியாத அவங்கள யோகம் இல்லையா நான் தான் கெட்டிக்கா செலவு ஆகவே நீ சொல்கிறது பொருந்தாது என்று சொல்லிச்சு அப்படி சொன்ன பிறகு சரி அதற்கு சம்மதித்து இங்கே நம் சொல்லப்பட்ட பொருளுக்கு மேலாய பொருள் யாது என்று மனம் கேட்பேன் அப்போ இதில் பெரிய பொருள் தான் இருக்கா என்று கேட்டால் நெஞ்சமே இனி பட்டற்று அடைதும் மேல் அரண் அருளையே பொருள் வரும் அருண் செல்வம் அதுதானே பகவானுடைய அருள் தான் பெரிய செல்வம் அதோட செல்வம் என்ன நெஞ்சமே இனி இப்பொருள் மேல் வைத்த பற்றுவில் நீங்கி மேலாய சிவனது அருளையே பொருளென அடைவோம் அதை அடைந்தால் அவ்வருளானே அரிய செல்வமும் எமக்கு என்று விவேகம் கூறிற்று என்ற இப்பொருளால் இவ்விண்பம் வருதல் போல அவ்வருளால் அவ்வின்பம் வருதலின் அருண் செல்வம் அதுதானே என்று கூறப்பட்டது அருள் செல்வம் செல்வத்து எல்லாம் தலை பொருள் செல்வம் பூரியார்கள் உள்ளா என்ன அது அற்பர்கிட்ட கூட பணம் இருக்குது ஆனால் அருள் அப்படி இருக்க முடியுமா அது அருளாறுகிட்ட தான் இருக்கும் பகவானுடைய அருள்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறார் ஆகவே இந்த செல்வத்தை ஒரு பொருளாக கருதக்கூடாது என்று சொல்லி பாரு உதாரண பாட்டு செல்வமே பல்வே கிளேசம் உதாரணம் நீதி என்பால் பொருள் தான் பல துன்பங்கள் வரும் என்று சொல்றார் இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பமே பின் அதனை பேணுதலும் துன்பமே அன்னது அழித்தலும் துன்பமே அந்தோ விளர்வால் இழத்தலும் துன்பமே யாம் தீது என்பாலும் ஒரு பாட்டு இந்த பொருளுக்கு அடைமொழி கொடுக்குறார் இன்னல் தரும் என்ன சொல்றார் எதனாலன்னா வீட்டுதோலமும் துன்பமே சம்பாதிக்கிற காலத்துலேயும் துன்பம் தான் எங்கே போங்க நேரமே இல்லை கொஞ்சம் வந்துட்டு போங்களேன் ஆனந்தாசிரம் வந்துக்கு உங்களுக்கு என்ன வேலை எங்களுக்கு நேரம் சாப்பாடுக்கே நேரம் இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பிடலாமா நேரம் இல்லாமல் மூணு மணி சாப்பிட கிடக்கிறேன் அப்புறம் என்ன பண்ணுறது ஆனந்தாசுரம் வந்து என்ன பண்ணுறது நீங்களே ஆனந்தமாக போய்ட்டு வாங்க போங்க அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க நேரம் இல்லைங்கிறாங்க அதான் இன்னல் தரம் பொருள் ஈடுதலாம் துன்பமே பின்னதில் பேணுதெல்லாம் துன்பமே அதை காப்பாற்று பெரிய துன்பம் இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸு அதெல்லாம் வருது பழம் லஞ்சம்லாம் கொடுக்கணும் ஆட்டரியில் போகணும் அங்கினி எல்லாம் நன்கொடைகள் நோட்டு சுக்கிட்டு வந்துடுறாங்க வரிசையாக இதெல்லாம் கொடுக்கணும் இல்லை என்னாலும் பண்ணுவாங்க என்ன பண்ணுறது அதில் பின்னதில் பேணுதெல்லாம் துன்பமே அண்ணது அப்படிப்பட்ட பொருளானது அழுத்தளம் துன்பமே செலவு செய்கிற காலத்தையும் துன்பம்தான் குடும்பத்தில் விசேஷம்னா எனக்கு சரி ஒரு பச்சனை போட்டாங்க திருப்தி இருக்குதா இவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு ஒன்று தான் போட்டாங்க மாறும் ஏ போட்டால் பெருசாக போடப்படாதா சின்ன சின்னதாக போடுறாங்க படத்து விட குழுக்கிறாங்க இவ்வளோதான் இருக்கு கோலுக்கிட்டு மாதிரி சின்ன பசங்க கோலி குண்டாடுறாங்க அது மாதிரி இருக்கு அது வாயில் அழைச்சு போடலாம் அதான் பிரசாதம் அப்படி செஞ்சது லாபம் வரும் பெருசு செஞ்சாங்க உண்டா கம்மியா போறது இல்ல ஒரு உண்டை காலையால் வர சம்பாதிப்பாங்க அவங்க சும்மா பின்ன அடித்தளத்தில் உண்டைக்கால அடைஞ்சிட மாங்க அவருக்கு பெரிய துன்பமாதான் இருக்கு எல்லாம் செலவு இல்லா இருக்காங்க அண்ணது அடித்தளவு துன்பம் சரி இவ்வளோ சிரமம் என்னத்துக்கு பிறர்கிட்ட கொடுத்து வைச்சா சமயத்துக்கு வாங்கலான்னு பார்த்தா அந்த பிறர் பால் இளத்தலும் திரும்பமேயாம் கொடுத்து வச்சா வண்டி காது பண்ணி கொடுத்தாலும் வண்டி வர மோதலும் வரல வண்டி வேணாலும் சும்மா வச்சுக்கோப்பா கேட்கப்போ கொடுக்குறீங்களா சும்மா கொடுப்போம் அதுவும் கொடுக்க மாட்டேங்க கேட்கப்போ கொடுக்க மாட்டேன் சரி கிண்ணையா பணம் இந்த மாதிரி நீங்கள் வம்புக்கு வர்றாங்க ஆஃபீஸில்லாம் கொஞ்சம் வச்சுருங்க கொஞ்சம் நாள் கழித்து வாங்கிக்கிறேன்னா நீ எப்போ கொடுத்தேன்னு கேட்குறாங்க என்ன பண்ணுறது இதே எனக்கு வப்பு சன்னியா அதில் அதிகாரி பெரிய தொந்தரவு அப்படி வாங்கலாம் நம்ம இருக்காங்களே இல்லை அப்படிதான் சொந்தக்கால கொடுத்தாரு லட்ச ரூபா கொடுத்தாரா அப்புறம் ரெண்டு வருமானம் கொடுத்தாங்க வண்டி அப்புறம் உனக்கு எதுக்கு போனால் வேணாம் நாங்கள்னா செலவு பண்ணுவோம் சன்னியாதை ஒரு கட்ட என்ன ஆகும் வாங்கி போய் அப்படின்றாங்களா அந்த பிறர்வால் இளத்தளம் துன்பமேயாம் என்று பொருளால் வரக்கூடிய துன்பங்களை இவரு சொல்கிறார் நீதி பின்பாவில் சும்மா இல்லை ஆனாலும் அப்போ ஏன் விடாமல் இருக்காங்கன்னு சொன்னாக்க அரணு இல்லை பொரு பற்று அந்த அளவுக்கு அரண்மேல அருள் அருள் பற்று இல்லை பிடிச்சாங்க விட்டுடலாம் ஒரு கால ஊன்று இவனு அந்த கால இன்னொரு காலம் ஊன்னா தானே எடுப்பாங்க அந்த காலம் அங்கே பலமாக ஊன்னா இந்த கால எடுக்க முடியும் அதுபோல் ஈஸ்வருடைய அருள்ல நல்லா ஊன்றுறது இல்லை அதனால் இந்த பொருளையே மாட்டின்னு கிடைக்க வேண்டியிருக்கு அதுதான் காரணம் எப்படி சொல்லுங்க நீ சொன்னால் சரி சொல்லுங்க விட்டுலாம் அங்கே பிடிக்க முடியல அப்போ இங்கே பிடிக்க இங்கே பிடிக்க ரெண்டு விட முடியுமா ரெண்டு கடை நான் பார்ப்படாதில்ல ஏதோ ஒன்று பிடிச்சி ஒன்றும் விடலாம் அது பிடிக்க முடியல அவர் எதை பிடிச்சிட்டு இப்படி கிடைக்கவில்லை சார் அதான் காண முடியாது என்னென்ன விட்டுருவாங்க நம்ம குருநாதன் பாருங்கள் கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிட்டாரு ஒதுக்கிட்டாருங்களேன் விட்டுட்டாரில்ல பாருங்கள் அப்படி போல் இருக்க முடியுமா அங்கே போகிறா ஆறு பேர் போல சேர்த்துக்கிட்டு ஒதுக்கிட்டாருங்களேன் அப்படித்தான் பொருடைய மகிமை சொல்றார் இன்னல் தருவம் பொருளை ஈட்டுதலும் துன்பமே பின் அதனை பேணுதலும் துன்பமே துன்பமே அந்த பிற்பால் இழத்தலும் துன்பமேயான் விடுவதே சுகம் என்பதற்கு உதாரணம் திருவுழனார் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இரன் விட்ட வரைக்கும் சுகம்தான் சொன்ன துக்கம் தான் என்று சொல்கிறார் அருண் செல்வம் அதுதானே என்பதற்கு உதாரணம் அப்போ இதை விட செல்வம் இருக்கா என்று கேட்டதுக்கு சிவபெருமானுடைய அருள் தான் பெரிய செல்வம் என்று சொன்னார் விவேகம் சொன்னது அப்போ அதுக்கே பிரமாணம் இருக்கான்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட பாடியிருக்கார் என்று பாட்டு எடுத்துக்கொட்டுருக்காங்க திருக்கடை காப்பு அதாவது நாலு பேர்கள் பாடினது நாலு பேர் உண்டு பொதுவாக தியாகாரம் சொன்னாலும் கூட நாலு பேர் உண்டு மாணிகாசகர் பாடினதுக்கு திருவாசகன் பேரு சுந்தரமூர்த்தி திருப்பாட்டு திருக்கடைக்காப்பு நாலு பேர் பொதுவாக சொல்றது செல்வன் எடுமாடம் சென்று செல்வமதி தோயச் செல்வம் உயர்கின்ற செல்வருவாழ் தில்லச்சிற்றம்பலமேய செல்வன் கடல் எழுத்தும் செல்வம் செல்வமே செல்வ நெடுமாடம் செல் சேனி சிதம்பரத்தில் செல்வம் தான் ஒரு காலத்தில் நெடுமாடம் அந்த கட்டடங்கள் எல்லாம் ஆகாயத்தை ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா அவ்வளோ உயரமாக கட்டிட்டு செல்வமதி தோய செல்வம் உயர்கின்ற இந்த செல்வம் என்று சொல்லக்கூடிய அது அந்த சந்திரனை தொட்டிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குமா அவ்வளோ உயர்வாக கட்டிகிட்டு போங்களாம் அப்படி செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ் தில்லை சிற்றம்பரமேய அப்படிப்பட்ட இடத்துல தான் நடராஜ பெருமான் நடமாடுறாராம் நம்மக்கிட்ட வராறாரு வரமாட்டேங்கிறார் இன்னும் ஏழைகளாக இருப்பேன் என்ன பண்ணுறது அவருக்கு நிறைய சாப்பாடு படம் தான் ஒத்துக்குவார் கீழே ஒத்துக்க மாட்டார் பாவாடைன்னு பேர் ஒரு மூட்டை அரிசி படித்து போட்டுனோம் முழுப்பாவை எண்ணெய் அது சம்பா சாதம்னா ஒரு டின்னு எண்ணெய் வாங்கி கொடுக்கணும் ஒரு மூட்டை கத்திரிக்காய் வாங்கி கொடுக்கணும் அது எண்ணெயிலேயே கத்திக்காய் வேகணும் அதில் கொஸ்டுன்னு போயிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதை சாப்பிட்றது நாமளும் செய்யலாது எண்ணெய் போயிருது இல்லை ஒரு டின்னு ஒரு மூட்டை யாராவது அப்போ ருசியாகவும் இருக்கும் நம்ம நாலு கத்திக்காய் வந்து ருசி இருக்காது அப்படி அது அவங்களுக்கு அந்த சிதம்பரம் மடத்தில் அடிக்கடி பா முழு பாவன்னு அங்கே பட்டை கொடுப்பாங்க இருபத்தோரு பட்டை என்னமோ கணக்கு பண்ணி கொடுப்பாங்க கட்டளைக்காரங்களுக்கு அதுதான் எல்லாேருக்கும் ஆறுக்கு ஒரு பட்டை வைப்பாங்க அதோட அரபாடன்னு பேர் அரபாடன்னு அரைமூட்டை கொடுக்குது அப்படி பல பேர் கட்டளை ஏற்படுத்தியிருக்காங்க நிறைய பேர் அதனால் அவர் செல்வம் இருக்கிற இடத்துல இருக்கார் நம்ம ஊரில் போடுவாங்கன்னா ஒரு அரிக்காப்பட்டி அரிசி போடுறதுன்னு யோசனை பண்ணுறாங்க பகவானுக்கு அங்கே பட்ட மூட்டைப்பட்டியாக போடுறாங்க அதனால் செல்வம் கொடுத்தார் அப்படி தில்லே சிற்றம்பலமேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் அப்படிப்பட்ட அருட்செல்வம் உடைய நஷ்டாபேரவனுடைய திருவடிகளை ஏற்றுகிறது இருக்கே அதன் செல்வத்திலெல்லாம் பெருட்செல்வம் அப்படின்னு செல்வத்தின் மகிமையை இந்த பாட்டில் சொல்லி பகவானுடைய திருவருள் இருந்தால் போதும் அதெல்லாம் நம்ம கைவோடும் அதனால் அழியும் பொருளை ஆசை வைக்காதே என்று மனதுக்கு வேகம் கட்டி படம் இது காட்டி போட்டிய ஒரு கல்களை போயிருவாங்க சரி என்ன பண்றது எங்களுக்கு வானு வையும் வந்து தாழ் வணங்கும் மெய் வாழ்வு காண்டலும் வீணு போன நாட்டில் கதகத்தில் இப்போது ஆறாவது பாட்டு முதல்ல புறப்பட்டு வழித்தரும் என்று விவேகமானது மனதுக்கு சொல்றதில் புறப்பட்டுல முதல்ல உறவு அதாவது உற்சார்புன்னு பேர் உறவு மனை மக்கள் முதலானவர்கள்லாம் விட மூன்று வார்டில் சொல்லி முடிச்சார் உறவானவர் பொருள் இது பொருள் சார்புன்னு பெருந்தொருளானது கெடுவைதான் பல்லை பொருள்னு சொன்னார் அது கடுதல் கொண்டாக்குறது என்னால் தரும் பொருள்னே அடைமுறை கொடுக்கிறார் உதாரண பாட்டில் அது பொருள் வேண்டாம் என்று சொன்ன பிறகு சேர் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா அதன் பிறகு கண்ட சுகம் பேர் அதாவது இங்கனம் கூறிய ஏதுவினால் பொருள் துன்பம் என்று விடுத்து கண்ட சுகத்தை விளைகின்ற மனத்தை பார்த்து மேற்கொள்கின்றது இந்த பொருள் சரி இருந்தாலும் கண்ட பார்க்கின்ற சுகம்னு அர்த்தம் எதை பார்க்கறது தமக்கு மேலாவுள்ள விட பார்க்கறது அவங்க சுகமாக இருக்காங்களே நம்ம அப்படி இல்லையே நீங்கிறது பார்க்க சுகம் அத கள்ளசகமன் போயிரு அப்போ எல்லாரும் அப்படித்தான் எனக்கு மேலதான் பார்ப்பாங்க அப்படி நமக்கு இல்லைன்னு இயங்குறது தான் அந்த இயக்கத்தை மேலுக்கு மேல இருக்க ராஜாதான் யாரும் ராஜசோகன் போயிருங்க அந்த ஊருக்கு ராஜா கூட யாரும் பாபா அணுக முடியாது அப்போ ராஜசோகி ராஜசகன் அர்த்தம் பண்றதுங்க கார்பம் போயிரு அப்படி அர்த்தம் பண்ணும்போது அவர்களை பார்த்து மனசுக்கு சுகம் நமக்கு இந்த மாதிரி அமையலையேன்னு ஒரு இயக்கம் வரும் அதை பற்றி அது கூடாதுன்னு இது ஜீவ சுபாவம் தான் வாசத்தில் சொல்கிறான் வாசத்தில் லீலா கதையில் பருந்ததி வசிஷ்ட பிராமணன் சொல்லக்கூடியவன் அங்கே முகாம் போட்டியிருந்தாங்க கோஷ்டி எல்லாம் அதை பார்த்து உனக்கு இயங்குறான் இவன் பிராமணன் தவ மேற்கொண்டு ஞானம் அடைந்தோ அல்லது பக்தி செய்தோ மேலையில் அடையாமல் அவனுக்கு கீழ்பட்ட சத்திரியை வாழ்க்கை விரும்புகிறான் காரணம் என்னன்னா மேல்நிலையில் உள்ளது அது சுகமும் தோற்றல் அவனுக்கு அது அல்மா போச்சு விசாரம் இல்லாதனால் சுகத்தை பெருசாக நினைச்சு நாம் எப்போ இந்த மாதிரி ராஜாக்கி ராஜபோகம் போம் என்று சங்கலம் பண்ணுறான் அது மட்டுமல்ல அதே கவலையாக செத்தான் செத்த பிறகு பத்மராஜனாக பிறக்கிறதே வருது என்ன விதி என்ன கடைசி என்ன மெதுவோ அதுதான் அழுத்தணும் சொல்லப்பட்டிருக்கிற விதிப்படிக்கு அதே கவலையாக சேர்த்ததுனாலே அவன் பத்மராஜன் பிறந்தான்னு சொல்லப்படுது அப்படி போல யுவ சுபாவங்கள் நமக்கு ஒரு வகையான சுகம் இருக்குமே ஆனால் அது திருப்தி வர்றதில்லை நமக்கு மேம்பட்டவர்களை பார்த்து பார்த்து ஏங்கிற பழக்கம் தான் சிதிப்பிரமாணம் அந்த படிக்கு இந்த மனமானது இப்போது இயங்குது அதையும் விடணும் என்று இந்த பாட்டில் சொல்றே சூழ மண்ணுலகை ஆண்டு அழிப்பவர் தங்கள் வாழ்வு இனிதி நீ நினைத்தியோ நெஞ்சமே என்பது பதாதிகளாகிய நாலு சேனையும் நம்மை சூழ்ந்து வர இப்பூ உலக அரசாண்டு அவ்வாழ்வோடும் அழிந்து போகான் என்கிற அரசர்களுடைய பொலி வாழ்வுமை இனிது இது என்று நீ கருதி நீஞ்சமே என்று வேகம் கேட்ப இது ராஜபோக வாழ்க்கையெல்லாம் சரித்திரங்கள் எத்தனையோ படித்து பார்த்தாலும் அதெல்லாம் நிலைக்கிறது இல்லை கொஞ்ச காலம் இருக்காங்க அப்புறம் அந்நியர் வந்து பிடிக்கிட்டு போயிடுறாங்க அப்புறம் இவனும் கொஞ்சம் காலம் இருந்த பிறகு நோய்வாய்ப்பாடு சாகனா இல்லை யுத்தத்தில் நிலையில்லாத எல்லா ஆசாரத்திலும் அதுதான் சொல்லுது அதை போய் நிலையென்னு கருதுகிறியே என்று விவேகம் கேட்ப அதற்கு நீ மேற்கூறியவாறு உறவையும் பொருளையும் எடுத்தேன் இப்போது அரசரது செல்வத்தையும் இவரை யாவரும் வழங்கும் இவரது பெருமையினையும் கண்டு அசித்த மாத்திரமே அன்றி வேறு இல்லை கொஞ்சம் மன சமானம் பண்ணி சொல்லுது நீ சொன்னப்பதான் கொஞ்சம் எனக்கு ஒரு அதிசயமாக இருந்தது இப்படிப்பட்ட பகம் கிடைக்கலையான்னு அவ்வளோதான் வேறு கிடையாது ஏன்னா மனம் கொஞ்சம் சமாளிச்சுக்குது அதற்கு நீர் இச்செல்வமும் பெருமையும் பொய் என்றும் இவற்று நீ விரும்பாத என்றும் கூறிஞர் ஆனால் இச்செல்வம் பெருமைகளுக்கு மேலாய் மெய்மை ஆகிய செல்வமும் பெருமையும் என்று மனம் கேட்பேன் சரி இது பெருசில் வாச வந்தான் ஒத்துக்கிறேன் எவ்வளவு பெரு செல்வம் இருக்கா விவேகம் சொல்லுங்க வானு வையமும் வந்து தாழ் வணங்கும் என்பது அலுவல வாயினம் குறைவுபடாத பரிபூர்ணமாய் நிம்மலமாயுள்ள சிவஞான செல்வத்தை ஒருவர் அடைந்தால் அவனது பாதத்தை வானகத்தோரும் மையத்தோரும் வந்து வணங்கான் காதலின் மெய்செல்வமும் பெருமையும் இவை என்று அறிவி தத்துவ ஞானம் அல்லது பக்தி மார்க்கத்தில் ஞானம் அடைந்து அவர்களை பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் கூட வணங்குறாங்க பட்டணத்தார் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துண்டு கட்டிட்டு கோம்பேட்டில் உக்காந்துக்கிட்டாரான் என்ன இப்படி போயிட்டார்கள் இப்படி போய் எல்லா ஆச்சரியும் பார்த்தாங்களாம் அவர் ஒன்றும் பேசலையாம் ராஜா தவல் போச்சான் பள்ளையடா நமக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு செல்வம் இருக்கிற இவரு போன காணும் நான் கேட்போமே வந்து ஏ திருவன் காரே இந்த மாதிரி நிலைக்கு வர்ற காரணம் என்ன என்ன சுகத்தை கண்டீர் என்ன பெரிச லாபத்தை கண்டீர்ன்னு கேட்டார் யாம் இருக்க நீ நிற்க கண்டோம் அப்படின்னார் இல்ல சுருக்கம் ரெண்டே வரதான் அவர் வெக்கப்பட்டு போயிட்டார் என்ன அர்த்தம் ராஜா சபைக்கு போனவனா இவர் கை கட்டி நிற்கணும் காலம் போய் இவர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நிற்கிறார் உட்காந்துக்கிட்டு இருக்காக்கமே இல்லை அவர் கீழே இருந்துக்கிட்டு என்ன இப்படி இருந்துட்டேன்னு கே விசாரிக்கிறான் அப்போ யாரு கீழே இருக்காங்க ராஜா கீழே இருக்காரு அது மேலே இருக்காரு அப்போ நீ வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் இந்த நிலை பெரிய நிலைன்னு தெரிஞ்சதும் இல்லை அதனால சிவஞானம் வலிமையானால் எல்லோரும் வந்து வணங்குவார்கள் அப்படி இருக்கும்போது இதை விட பெரிய செல்வமோ பெருமையோ கிடையாது என்று சொல்றோம் மெய்வாழ்வு காண்டலும் வேள் நுமுற்போன நாள் திறங்கவும் வருமென நல்லோர் புகழ்ந்த தோர்ந்திலை காணேன் என்பது இகுதன்றி இந்த மெய்வாழ்வு கண்டவுடனே முன்னர் பொய் வாழ்வில் வீணாய் கழித்த காலங்களை நினைந்து நினைத்து இந்நெடுங்காலம் இவ்வின்பே இன்பத்தை விட்டு இருந்தோம் என்று இறங்குதலும் வருமென்று ஆப்தவுரை வாக்கியங்களை அழிந்தலை போலும் நீ அவரது வாக்கியங்களை பார்த்து அறிவாயாக வேண்டும் விவேகம் கோரிக்கை அல்லவாரு தத்துவ ஞானம் அடைந்தவர்கள் பச்சாத்தா படுவாங்க பின் வருத்தம் இது முன்னாலேயே நம்ம தெரியாமல் போயிச்சேன் அடைஞ்சிருந்தா எவ்வளோ சுகமாக இருக்கலாம் என்று வருத்தப்படுவாங்களாம் அடிப்பட்ட மகிமை ஞானத்துக்கோ பக்தி மார்க்கோ உண்டு என்று இந்த இந்த பொருள் போன பிறகு சுகம் கண்ட சுகத்தை பற்றி விசாரணை பண்ணி இது தேவையில்லை என்று விவேகமானதுமானதுக்கு சொல்றார் அதன் பிறகு உதாரணப்பாட்டுகள் தானி சூழ மண்ணுலகை ஆண்டு அடிபவர் என்பதற்கு உதாரணம் நாரடியார் யானை அறுத்தம்பொலிய குடை நிழற்கீழ் சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை வினைவிழப்ப வேறாகியவில் ஒரு தான் கொண்ட மனையாளை மாற்றார்கோல நாளடியாரில் ஒரு பாட்டு அதாவது ராஜபோகம் நிலையில்லை என்பதற்காக ஒரு உதாரணம் சொல்றேன் யானை அறுத்தம் பொலிய கொலைநில கீழ் யானை படலில ஒரு அம்பாரம் கட்டியிருப்பாங்க ராஜா உட்காந்துக்கிட்டு புத்தத்துக்கு போறார் சேனையெல்லாம் சோழ அப்படி போகும்போது ஏனை வினைவிழப்ப ஏனையன்னா துரஷ்டவன் சேர்ந்து போச்சு பாககர்மம் தோற்று போயிட்டான் தோற்று போய் வைத்தி செத்து போயிட்டான் செத்து போன பிறகு எதிராஜன் என்ன பண்ணுறான் வினைவிழப்ப வேராய் ஏனை வினை உழைப்ப வேராகி வீழ்வர் கொண்ட மனை ஆளே மாற்றார் அந்த காலத்தில் எதிராஜன் கைதி ஆகியோ செத்தே போயிட்டார்னா அவன் மனைவி கைப்பிடிக்கணும் கைப்பிடிச்சு கொண்டு போயிடணும் அதான் முடிந்தவில்லை அப்படி மாற்றார் மனையை கை கொண்டான் இப்படி இருக்கும்போது இது நிலை இல்லை என்பதற்கு இந்த பாட்டு சொல்வார் நாளைய ஒரு பாட்டு ஆகவே அரசு போகமெல்லாம் ஒரு காலம் தான் அனுமதிக்க முடியும் இல்லை எப்போதும் அனுப்பிச்சதாக சாரித்திரமே இல்லை அப்படி அதான் இருக்கும்னு சொன்னால் ஏதாவது தான் அவதாரபுருஷா ராமரே பதினாலு வருஷம் காலில் இருந்து கொஞ்சம் காலம் அனுபவித்தார் அவர் மீண்டும் சீதையை கொண்டு போய் காட்டில் விழுட்டு இவர் தனியாக தான் இருந்தார் அது எல்லாம் நிலைக்கிறது இல்லைன்னு எல்லா சாஸ்திரமும் சொல்லி சொல்லியிருக்கேன் நான் பாண்டவர்கள் அவர் இருபத்தி ஏழு வருஷம் இந்திரப்பரிசத்தில் ஆனந்தமாக இருந்தாங்க அப்புறம் பன்னிரெண்டு ஒன்று பதிமூணு வருஷம் சின்னப்பட்டாங்க காட்டில் ஆளு ராஜ் ராஜகிட்ட அப்புறம் முப்பத்தாவதுதான் சொல்லப்படுது இப்படி மாறுதலுக்குட்பட்ட சுகம் உடைய தொடர்ந்த சுகம் கிடையாது பாட்டில் சொல்லும்ணங்கும் என்பதற்கு உதாரணம் ஞான வாசிட்டம் மெத்தெந்த சரித்திரத்தினதம்மை உலகெல்லாம் விரும்பும் தன்மைத்தொன்று வனமூங்கி குழி இசையான் மகிழ்விளங்கின் கூட்டம் போலும் ால் வழிண்ட அவற்றை கேள் சொல்ற சரித்தின் அவர்தி உலகளா விரும்பும் தன்மை அதாவது ஞானமடைந்த பிறகு அவருடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும் மெத்த போல இருக்கும் அவர் உலகமெல்லாம் விரும்பும் அது எப்படின்னு சொன்னா ஒரு புல்லாங்குளை நல்லா வாசிக்க தெரிஞ்சவன் காற்று உட்காந்துட்டு வாசான்னா அது எல்லாமே பறவைகள் மாடு மாடுகள் புலி சிங்கம் கூட உட்காந்துக்கமா கேட்கல அப்படிங்கிற அப்படி போறாங்க கொத்தொன்று வனமோங்கிற் குழலின் குழல் இசையான் மகிழ்விளங்கியின் கூட்டம் போலும் என்று சொன்னார் இது இத்தன்மை யாவருக்கும் பொதுமையினால் என்பதுதான் இந்த முறை பொது ஆனால் இதுக்கு வித்தேசமாக இருக்கு இதனின் வேறாய் இதற்கான அன்னியமாக சத்தென்ற வழி இரண்டு இயல்பவன் தீர்ப்பவருக்கு அவற்றை சாற்ற கேள்வி ஜாகராஜன் கதையில் சொல்கிறார் அப்புறமேல ரெண்டு மார்க்கம் சொல்கிறார் அந்த ரெண்டு மார்க்கத்தை அடுத்த பாட்டுலேருந்து வாசிட்டத்தில் வருது அந்த முறையை இங்கே சொல்லும்போது ஞானம் அடைந்த பிறகோ அல்லது பக்தி மாறு தீவிரமா இருந்தாக எல்லோருமே வந்து வணங்குவார்கள் இதற்காக நீ ராஜனாய் உன்னை வணங்க ஆசைப்பட வேண்டாம் என்பது கருத்துறங்க வரும் என வரும் என்பதற்கு உதாரணம் படினத்து பிள்ளையார் பாடல் தன்வீதியோர் நன்னொரு நாள் ஒன்பதாம் ஒன்பதாம் அவர் நன்னுமிஊர் துண்ணன் பசிக்கும் மடைப்பள்ளியான சுகமெல்லாம் எண்ணிலை காலம் அவமே விடுத்தனம் என் அறிதேன் திருடைய மருத்துவர்களை தேரோடு வீதியில் ராத்திரி படுத்துக்கிட்டாரான் அப்போ இந்த பாட்டு வருதான் அண்ணல் தன் வீதி அரசும் நான் ஒரு ஞான ராஜ்யத்தில் இருக்கிறேன் அண்ணல் பரமேஸ்வரனுடைய தேரோடு வீதி இது இதுதான் எனக்கு ராஜ்யம் ராஜத்தினைய ராஜதானி தலைநகரம் இந்த வீதி அரசுப்பாகும் அணிப்படையோர் வரிசையாக இருக்கக்கூடிய படை இருக்கிற நாலு கஜகத்தோட வதாதி என்று சொல்லக்கூடிய நாலு படை யாருன்னு சொன்னால் நன்னொரு நாலு என்பதுதான் நாலு ஒன்பது முப்பத்தாறு தத்துவங்கள்லாம் எனக்கு படைகள் ஏன் சொன்னபடி கேட்குது ராஜா சொன்னபடி படைகள் கேட்குற மாதிரி இத்தவங்கள்லாம் என் வசப்பட்டு இருக்கு கேக்குது அவர் வலம் நன்னும் நான் சொல்லக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய அந்த ச பக்குவம் இருக்கிறது அதுக்கு படைகளுக்கு எப்படி இருக்கு அப்படி போகல சரி சாப்பாட்டுக்கு என்ன வேலின்னு கேட்குறீங்களா இவ்வூர் மடைப்பள்ளியான சுகம் எல்லாம் எண்ணிலு காலம் அவமையாக விடுத்தனம்னா சாப்பாடு என்ன பசி எடுத்த உடனே கைதட்ட வேண்டியதான் வீதியில் போய் நின்றுக்கிட்டு சாப்பாடு உள்ள போட்டுறாங்க இந்த ஊர் பூரா எனக்கு எல்லாம் தமிழ் கட்டு தான் எல்லாம் மடைப்பள்ளி தான் எங்கே போனாலும் எனக்கு கிடைக்குது ராஜ இப்படி இருக்குது இப்படிப்பட்ட சுகமானது என்ன இருக்காலும் அவனே அவனே சின்ன வயசுலேயே இது வேண்டியது இப்போ எனக்கு கிடைச்சது என்ன ரீதியை இதை சிந்தித்து பார்த்தாக்கா பச்சாத்தாபம் பின்வருத்தம் ஏற்படுகிறது இந்த மாதிரி சுகம் கிடைக்காதுங்கிறான் கைத்தட்டாலும் தாபம் கிடைச்சி மன்னல் தன் வீதியு பாகுமணி படையோர் நன்னொரு நாள் ஒன்பதாம் அவர் எண்ணிலை காலம் அவ மேற்கான எத்தனை நாள் சேர்த்துக்கொங்க ஹென்றி ஒரே ஆசிரியர் மக்களை சதவிகொடுக்கிறார் நீ சேர்த்துக்கொங்க தவறில்லை அப்படிங்கிறார் ஆகவே இதுவரைக்கும் பொருள் சுகம் மூன்று செல்லை ஆச்சு அடுத்தது இடம் புகழ் ரெண்டு பாட்டு அடுத்த பாடு காணி ஜமதிட மிதுவென மனை கருதி மண்ணாகின்றாய் நானிலாய் மட நெஞ்சமே உடல் இது நமதிட மலவென்றால் வேணவும் படுமே இதற்கிடமதாம் விருதுவேதனை திருச்சரணமே உயிர்க்கலாம் புகழில் நமது தேரே பைராக்கிய சதவீதத்தில் ஏழாவது பாட்டு அவதாரிகை எங்க நம் ஏதுவால் சுகப்பற்றை விழுத்து இடப்பற்றே கருதிய மனத்தை பார்த்து மேற்கூறுகின்றது இதுவரைக்கும் உறவு என்று சொல்லக்கூடிய பற்று புறப்பட்டுல உயிர் சார்பின் பேர் மூன்று பாடல் சொன்னார் அதன் பிறகு பொருட்பட்டு பொருட்பட்டு போன பிறகு சுகப்பற்று இப்போது இடப்பற்று அதன் பிறகு புகழ்பற்றுகளும் ஆக உறவுக்கு மூன்று பாடல்களும் அதன் பிறகு பொருளுக்கு ஒன்றும் சுகத்துக்கொன்றும் இடத்துக்கொன்றும் புகழுக்கொன்றும் ஆக மத்திய ஏழு பாடல்களில் புறப்பட்டு சொல்லி முடிக்கிறார் போது இரளாவது பாட்டில் இடப்பற்று அதை பற்றி இருக்கிறார் காணி ஈது இடம் இதுவென மனை கருதி மண்ணாகின்றாய் நாளிலாய் மடநெஞ்சமே என்பது இது எமது காணி இது எமது வீடு எனவும் எனதென்று கருதி மண்ணாய் மடிந்து போகின்றாய் இங்கனம் எண்ணில் காலம் யாதொன்றே யாதொன்றே நீ உழைந்து கருதினாய் அந்த அந்த மயமாய் நின்றே இறந்தனை இங்னம் இறந்தும் பிறந்தும் இத்துன்பங்களின் முத்துண்டு இன்னும் பற்றா நின்றாய் நீ வெட்கமில்லாய் போலும் பேதைமைதானே நிறைந்த நெஞ்சமே என்று விவேகம் கூற ஒரு இடம் நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அல்லவா என்று இருக்கட்டும் ஏற்பாடு பண்ணால் அபிவேகம் கண்டிக்குது இது முன் ஜென்மங்கள்லேயே எத்தனையோ இடம் பிடிச்சிதான் வந்தேன் இன்னும் உனக்கு முத்துண்டாலும் முத்தி வரலையே முன்னு நீர் விடல் வேண்டும் என்றவற்றை எல்லாம் விடுத்தேன் இது வரைக்கும் உயிர் சார்பு உறவு விட்டேன் பொருளை விட்டேன் சுகத்தை விட்டேன் இப்போ இடத்தை பிடிச்சிக்கிட்டாது இல்லையா என்று மனம் அதற்கு நீர் விடல் வேண்டும் என்றவற்றை எல்லாம் விடுத்தேன் இனி ஓரிடமாயினும் பிடித்து கொண்டிருந்து தவத்தை பண்ணுவேன் என்றால் நீர் இவ்விடமும் ஆகாது என்று கூறினீர் இவ்விடம் வேண்டும் பிடித்த பிடித்ததனால் குற்றம் என்ன என்று மனம் கேட்பேன் ஒரு தங்கிருந்து துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு ஒரு இடமென்மல்லவா என்ன தப்பு மனம் கேட்ப உடலி இது நமதிட மலவென்றால் பேணவும் பழுமே இதற்கிடமதான பிரித்திவிதனை என்பது வாத பித்த சிரேஷ்மங்களினால் ஆகிய வியாதிகளுக்கிடமாயுள்ள உடம்பு ஜடமாகலின் இந்த சரீரம் வாதபித்திரேஷ்மங்களுக்குதான் உரியது அதன் காரணமாக வியாதிகளுக்குரியதுதான் சரீரம் அப்படிப்பட்ட வியாதிக்குரிய இது பிரார்த்தத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க வழியில் நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது ஏம் அறிவாகலேன் ஆனால் ஆத்மாவோ அறிவுடிவன் இவ்வுடம்பே நமக்கு இடம் அன்று என்றால் இது சரீரமே நமக்கு இடமல்ல இதனுக்கு இடமாயுள்ள மண்ணினை இடம் என்று பிடிக்கவும் தகுமோ இதுக்கே நமக்கு இடமில்லை தேவையில்லைன்னு வேண்ட வேண்டியிருக்க இதற்கு ஆதாரமாக ஒரு மண்ணை பிடிக்கணும்னு சொல்கிறே நீ சொல்லுதி என்று வேகம் கூற அதற்கு நீர் கூறியது உண்மையாக அறிவுருவாய எமக்கு நாம் ஆத்மாவாகிய நாம் அறிகுறிமா இருக்கிறோம் வழிபட்ட எமக்கு இடமாவது யாது மனம் கேட்பேன் சரி இந்த இடம் வேண்டான்னு சொல்லிட்டீங்க தங்கி அபியாசம் பண்ணது ஒரு இடம் வேணும் அல்லவா அதற்கு என்ன வழி என்று சொன்னால் அது சொல்கிறேன் நாக பூனினான் திருச்சரணமே உயிர்க்கெலாம் உயிரிடம் அது தேரே என்பது சர்பாபரன் ஆகிய சிவனு திருவடிகளே உயிர்களுக்கெல்லாம் அடையும் இடமாகலின் சிவரமான திருவடி தான் நமக்கு இடம் அதுதான் பற்ற வேண்டிய இடம் அதுவே நமது இடம் என்று நீ அருதி அதான் இடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விவேகம் கூறிற்று என்பார் இது இடம்ல தோளமாக தெரியுது சிவரமான திருவடி ஏ எங்கே தெரியுது கோயிலில் போனால் உள்ள விட மாட்டேங்கிறாங்க நான்காவது படமாக பதிவு வச்சுக்கிட்டாலும் அது தொட்டு பார்த்தாக்கா கும்பிடத்தான் முடியல ஒழிய அது நம்ம வாசம் வரது இடமாகும்மா சொல்லுங்க ம் அப்படி இருக்கும்போது பிடிக்கலாமா கேள்வி அப்படின்னா அவருடைய உருவத்தையும் மனதில் பிடிக்கிறது வெளியில் பிடிக்கிறது இல்லை மனதனாலே அந்த இடம் தான் எனக்கு உரிய இடம் அது தேவையில்லை என்று சங்கல்பம் பண்ணணும் அப்படி சங்கல் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறார் ஏதாவது இடத்தை காட்டார் அவர் விருப்பத்து விருப்பமாக உள்ள நமக்கு எந்த இடத்துல சாதனம் செய்வதுக்கு வசதியிருக்கு அங்கே காட்டுவார் அவர் காட்டும்போது அங்கே இருக்க வேண்டியதுதான் இதுவரைக்கும் இருக்கணும்னு பிரார்த்தம் அவர் உத்தரவு போகிறாங்க அது வரைக்கும் இருக்கலாம் அது இடம் நமக்கல்ல நம்முடையதில் நமக்கு சொந்தமல்ல அல்லது நாம் வேறு வேறொடத்தோடு இருந்து வாங்கும் அல்ல அப்படியாவது அது ஈஸ்வரன் ஈஸ்வரன் இடத்தை காட்டுவார் அது இடத்த இது வரைக்கும் இருக்க சொல்ல அது வரைக்கும் இருக்கணும் அந்த மனோ பண்ணுறோம் அதுதான் ஈஸ்வருடைய திருவடியே நமக்கு இடங்குன்ற கொள்கை அதுக்காக பகவானுடைய திருவடியை மனிதனால் பிடிச்ச உடனே அப்படியே முத்தி வச்சுக்கோ அர்த்தமல்ல அப்படியே அதை மணி தான் ஆகணும் அப்படியே ஒரு வழி பண்ணுவார் அது வழி எங்கெங்கே இருக்க சொல்ல சொல்கிறாரோ அங்கே தான் இருக்கணும் அதுக்கு நம்ம உரிமை கிடையாது அந்த இடத்துல நம்ம ஆக்கிரம் பண்ணக்கூடாது சில பேர்கள் மடத்துக்கு போய போய் சேர்ந்துட்டு இருந்தான் சேர்ந்த பிறகு கொஞ்சம் கேரளம் சேவை பண்ணுவாங்க அப்புறம் சேவை பண்ண பிறகு அந்த மடத்துக்கு என்ன தான் உரிமை இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க எனக்கு எழுதிய கிளியே அப்படியே எழுதணுமே என்று முயற்சி பண்ணுறாங்க அப்படி எதாவது எழுதி பூஜை பண்ணி அவர் வந்துருப்பேன் வறுமையானால் சந்தோஷப்படுறாங்க ஆஹா இத்தனை நாள் இந்த மனதில் சேவை பண்ணதுக்காக ஒரு இடம் கிடச்சி தரப்பா சந்தோஷப்படுறான் இதுதான் பெரிய இடமா இது என்ன இடம் சொல்கிறாரு அழிய போய் இடம் இதை பிடிக்கிறீங்களே அப்படி சந்தோஷப்பட்டெல்லாம் உள்ள நேராக பார்த்துருக்கேன் அதுக்காக சொல்கிறது அது சொல்லியிருக்கான் இத்தனை சாமிக்கு சேவை பண்ணதுனால எனக்கு ஒரு இடம் கிடச்சி போச்சு அப்படிங்க வைராஜன படிச்ச வரு சிவனது திருவள்ளிகளே உயிர்க்கெல்லாம் அடையும் இடமாகலும் அதுவே நமது இடம் என்று நீ அருதி விவேகம் கூறிற்று என்றவாறு இதற்கு உதாரணம் சிவதர்மத்துல சொல்லிருக்கேன் மண்ணினும் தனத்தினும் மனைக்கு வாய்த்தனல் பெண்ணினும் மகவினும் பெரிய பேரினும் துண்ணண விளைவினை துறந்த தூயரே விண்ணினும் இன்புடன் விளங்கியுமே விடுதல் தாற்பதி சொல்றார் மண்ணினும் தனத்தினும் நமக்கு சொந்தமான பூமி இருக்கலாம் விடு இருக்கலாம் நிறைய பொருளும் இருக்கலாம் கூடுதல் பரட்சையா மனைக்கு வாய்த்தனால் பெண்ணினும் திருமணம் செய்து கொண்டிருந்தால் மனைவி இருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் மகைவினும் பெரிய பேரினும் ஊரில் கொஞ்சம் நல்லபடியாக வாழ்ந்த புகழும் வரும் நல்லவன் என்ற பெயர்கள் இருக்கலாம் புகழும் இருக்கும் அத்தனையும் துண்ணின விளைவினை துறந்த தூயரே சந்தர் வரும்போது இடீரனு விட்டு வரக்கூடிய மனபரிவாகம் இருந்தவர்கள்தான் தூயர் பரிசுத்தமானவர்கள் அதுக்கு உடனே செய்ய முடியாது உத்தரவாகும் அந்தவொரு எப்போ உத்தரவு அப்படி வந்துடணும் அப்படிங்கிற விண்ணிலும் இன்புடன் விளங்கி மோர் அவர்கள் தேவலோகத்துக்கும் மேலோலகமாக இதுவோ அதிலெல்லாம் புகழ்பெற்று வைப்பார்கள் இது பட்னத்தார் தான் சான்று பட்டனத்தாரோட பெரிய பணக்காரர் அவர் காலத்தில் இல்லை ராஜா கடன் கொடுப்பார் அவருடைய நிலை எப்படி ஏற்பட்டது மருதவானான் என்று வழங்கும் பையன் வேலைக்கு அவருடைய கப்பல் வியாபாரத்துக்கு அனுப்புனார் அனுப்புனா என்ன பண்ணார் வா வந்து வாங்கிட்டு வந்தது வெராட்டியும் தவிடு தான் வாங்கிட்டு வந்தார் உண்மை உண்மை அதை வாங்கிட்டு வந்தார் இங்கேருந்து பொருள்லாம் கொண்டு போய் போட்டு வெராட்டியும் உமி வாங்கிட்டு வந்தார் இவர் பார்த்தோன்னே கோவம் வந்துடுச்சு என்ன பையன் நம்ம சரக்கெல்லாம் கொண்டு போய் வெளிநாட்டில் எங்கேயோ போட்டு விட்டு இது எங்கேயும் போயிருக்காலும் தெரியலையே எனக்கு கோவம் வந்து தான் இருக்கு அப்புறமேல கோபத்தில் என்ன பண்ணாருன்னா அந்த விளையாட்டு எடுத்து புல்ட்டு பார்த்தார் உள்ளே மாணிக்கங்களே இருக்குது உள்ள போனால் மாணிக்கம் அஞ்சாறு போட்டு போது எல்லாம் மாணிக்கமே இருக்கு அப்புறம் அந்த பூமியை பார்த்தாலும் தங்கிறக்கலாம் இருக்குது அப்போ சந்தோஷம் வந்துருச்சு ஆனால் இப்போ ஏற்பட்ட கொண்டு வந்திருக்கானே நம்ம போய் கெட்டிக்கார் போயினா இருக்கானே அப்படின்னு சந்தோஷம் வந்துருக்கு பாருங்கள் ஒரு சில கோபம் அப்படின்னே மலிசம் மாறிப்பந்தோஷம் சந்தோஷம் வந்த உடனே அப்புறம் அவர் இங்கே காணம் ஒரு சீட்டு வேறு கொடுத்துட்டு போயிருக்காள் அது சீட்டு வச்சிருக்காரு அதில் இந்த மாதிரி விராட்டி போலவே மற்றவர்களும் கொடுத்தாகணும் என்று எழுதி டெய்லித்து வாங்கியிருக்கேன் எல்லா வியாபாரிகிட்டே ஏன்னு சொன்னால் வரும்போது காற்று மலை ஏற்பட்டு போச்சு எல்லோரும் ஏற்பட்ட ஒன்று குளிர் ஏற்பட்டது குளிர் என்ன பண்ணுறதுன்னாங்க விராட்டி நீ வாங்கினியா இவரு காது பொருள் கொடுத்துட்டு விளையாட்டு தான் வாங்கினார் விளாட்டியும் உண்மைதான் வாங்கினார் நீ வச்சுருக்கியாப்பா குளிர் காகணும் குளிர்னா அதெல்லாம் முடியாது இதே போல் வாங்கித்தரேன்னு எழுதி கொடுங்க இதே போல் இருக்கணும் வெராட்டி ஊருக்கு போய் எழுதி கொடுக்கணும் வாங்கி தரேன்னு எழுது கொடுங்க எல்லாம் எழுதி கையெழுத்து வாங்கித்தரேன் என்ன ஒப்பந்தாம்மா ஆ சரி கொடுத்தாச்சு அதுதான் அந்த சீட்டும் இருக்குது அவர் போக மிச்சம் வெராட்டி தான் இது அப்புறம் கொண்டு வந்து பார்த்தா அந்த சீட்டும் இருக்குது ஆஹா மாணிக்க கற்களை உள்ள படங்கிருக்கிற வெராட்டி இவங்களுக்கு இன்னும் கொடுப்பாங்க போகிறக்கு அது இன்னும் சந்தோஷம் இருக்கு ரொம்ப சந்தோஷம் சரி சரி சரி அப்படி என்ன பையன் கெட்டிக்கார பையன் கூப்பிடப்பா ஆளே காணம் எங்கே போனோன்னு தெரியல தேடுறாங்க அப்புறம் மனைகிட்ட போய் எங்கே காணம் பையன்லாம் அது எங்கேயே போயிட்டு வரஞ்சு போனால் அவர் பெட்டி கொடுத்துட்டு போயிருக்கேன் அந்த பெட்டி பாருங்கன்னா ஒரு சின்ன பெட்டி அது திறந்து பார்த்தார் திறந்து உள்ள ஒரு துணி துணியில் ஒரு ஊசி அதில் காது கிடையாது ஓட்டையில் அதான் சீட்டு ஒன்று இருந்தது காதிருந்த ஊசியம் வாராததுக்கான கடை வழிக்கு என்ன எழுந்திருந்ததில்லை பாருங்க உடனே கோபம் வந்தது சந்தோஷம் வந்தது திரு சந்தோஷம் வந்தது அதை பார்த்தாரு சிந்தனை பண்ணார் ஆமாம் ஊசியில் பின்னால் ஒரு நூல் போக்குற அளவு கூட இல்லை அது அது வராதாமே நமக்கு கடை வழிக்கு ஞானம் வந்தது சரி உடனே விட்டுட்டார் பாருங்க அதான் சொல்லுவேன் அந்த மாதிரி நிலை ஒரு கால் வறுமையானால் தயாராக இருக்கணுங்கிறார் துண்ணண விளைவினை துறந்த தூயரே விண்ணினும் இன்புடன் விளங்கி மேலும் அப்படிப்பட்டவருக்கு இன்னைக்கு எவ்வளவு பெருமை இருக்கு பட்டலத்தாரெல்லாம் சாமான்யமா துறை வேந்தர் துறை சக்கரவர்த்தி அவர் மற்ற துறையிலாம் ஒரு தக்கரவர்த்தி அவ்வளவு வைராக்கியம் இருந்தவர் அவரை போன்ற வைராக்கியம் யாரும் பத்திரிகரி பின்னாலே இவரால் இந்த வைர வாங்கினேன் வைராகம் வந்தவர்தான் ராஜ்யத்துக்கிட்ட வந்தவர் தான் அவர் பின்னால் தான் கொஞ்சம் வைராக் தீவிரமாச்சு ஏன் அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஊரில் அவர் ஒரு வாசலில் ஒரு வாசலில் உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க சிவருமா சோதனை பண்ணுறதுக்காகவே எப்போ பசிக்குது கொஞ்சம் பிச்சுருந்தால் போட்டு பட்டத்தார்கிட்ட வந்தார் நான் அப்படியே கை தட்டி வாங்கி அது அந்த வாசலில் ஒரு சம்சையாக இருக்கேன் கேளுங்க அப்படின்னா அங்கே போய் சொன்னார் என்னப்போ இருக்கான்னு என்கிட்ட நான் அண்ணன் சத்தேர்ந்து போச்சு என்ன இப்போ யார் சொன்னாங்க அங்கேருந்து ஆசையில் இருக்கா அந்த சாமியாக சொன்னார் சம்சாரிக்காரான் சம்சாரியா சாமியாக நினச்சிக்கிட்டாருக்கேன் ஏன் ஒரு நாய் வச்சிருந்தார் சட்டி வச்சிருந்தார் கம்பு வச்சுருந்தார் ஓடு திருவோட்டில் இது திருவோணம் நாயான சம்சாரம் வந்துடுச்சு சேப்போ அப்படின்னு திருவோடு எடுத்து நாய் மேலே போட்டார் ஓடு ஓடிஞ்சது நாய் கேட்டு போச்சு ஓ இன்னும் வேண்டாம் அப்புறம் அவருக்கு தீவிர வயிறாக்க வந்துடுறார் அப்படி அதுபோல அந்த ஒரு மனோபாவங்க திடீர்னு வருதுனா ஜென்மா செஞ்ச புள்ளி சேச இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் புகழு இருக்க அளவு அவள் எதுவும் கிடையாது மண்ணினும் தனத்தினும் மலைக்கு வாய்த்தனல் பெண்ணினும் மகைவினும் பெரிய பேரினும் துண்ணன விளைவினை மகிழ்ச்சி கருத்திலே துறந்த விண்ணுடன் விண்ணினும் இன்புடன் விளங்குமே திருவள்ளுவன என்ன சொல்ல புக்கில் அமைந்து சொல்ல உடம்பினுள் துச்சியில் இருந்த உயிருக்கு இந்த உடம்புக்குள்ளே உயிர் ஜீவன் இருக்கான் ஒல்லி கொடுத்தாலும் ஏன்னா எத்தனையோ கொடிகள் இருந்து வந்தவன் இதுலேயும் ஒல்லிகிட்டு தான் இருக்கான் காரணம் என்னன்னா யாத்திராவசையில் தெலத்துக்கு போயிடுவான் கண்டஸ்தானத்துக்கு சொப்பனாசுக்கு வருவான் சுளித்தியில் இருதயஸ்தானத்துக்கு வருவான் இப்படி ஒண்ணிக்கிட்டே வளர்க்கறான் இங்கே ஒரு வீட்டில் கொடி கொடுத்த மாதிரி அதான் சொல்ல புக்கையில் அமைந்து கொள்ளும் ஒரு நிலையான ஒரு வீடு கிடைக்கல போகிறது ஜீவனுக்கு உடம்பை நம்ம உயிருக்கு புக்கில் அமைந்து கொள்ள இந்த உடம்பானது இந்த இடத்துல ஜீவன் இருந்து கொண்டு இருக்கிறான் இதுவே நம்ம சொந்தமும் இல்லையே அப்போ இது சொந்தமான இதை காப்பாற்றி ஒரு இடம் பிடிக்கணுமா அப்படிங்கிறார் இப்போ என்ன செய்யணும் நாகப்பூனி நான் திரு சரணமே சரண அங்கேயே செய்யணும் அப்படிங்கிறார் அதுதான் முக்கியம் பகவானுடைய திருவழியை நம்பினவர்கள் எந்த ரூபத்திலையும் அவருடைய திருவழி அடையலாம் பண்ணத்தார் பகவான் திருவழி அடைந்தால் ஒரு வேட்டை தான் கண்ணிட்டு போனார் கடைசியில் அவருக்கு அந்த சாகித்ய பற்றி கிடைக்காம போகல தேர்லுவன் புகழ் விழைந்த நேயினி தேகம் வேறடைந்தாயே சாருமோவதில் இத்புகளது நீதானும் உணர்ந்திடுவாயோ பேரியாதியாமன் முற்பவத்திகள் பெருணுமி துணையுணே யோரி நேரில் வீடுதலே புகழ் இகழு பிறப்பென உண்ணே பைராக்கி சதகம் இப்போது எட்டாவது பாட்டு அவதார் அருகே இங்கே நாம் கூறியவற்றால் இடப்பற்றை விழுத்து புகழை விரும்பிய மனத்தினை பார்த்து மேற்கூறீர்கள் இதுவரைக்கும் இடப்பற்று விட்ட பிறகு புகழ் புகழாசை இருக்க அது யாரை விடாது அதை கடைசியில் வச்சாரு அஞ்சாவது இடம் பொருள் சுகம் இடம் புகழ் ஐந்தாவது புகழ்ச்சார் அந்த புகழாசையை விடணும் என்று சொல்லப்படும் அது ஒரு தடை பிரதிபந்தம் தான் புறப்பட்டுல அதுதான் மனதிலே ஏறுகியிருக்கின்ற அழுக்குகளில் இதற்குரிய அழுக்கு புகழ் ஆகவே அதை இந்த பாட்டில் விவரமாக சொல்கிறார் தேரியிலா இவன் புகழ் விளைந்தனை இனி தேகம் வேறு அடைந்தாயே சாருமோ அதில் இதில் புகழல்லது நீதானும் தானும் வளர்ந்திடுவாயோ என்பது புகழினது உண்மையை நீ நன்றாக விசாரித்து அறிந்தாயில்லை இவ்விடத்து புகழை விரும்புகிறே விரும்பான் என்றனை விட்டு இனி வேறோர் காயத்தை அடைந்தாயே இதன் கண் வந்த புகழ் அதன் கண் வந்து பொருந்துமோ இது முதல் விசாரணை புகழ் இந்த ஜென்மத்தில் சம்பாதிக்கிறோம் செத்து போன பிறகு சரியாக விழுந்துடுது இன்னொரு பிறகு எந்த பிரிவையும் வரும் அந்த பிறவையில் அந்த புகழ் தொடருமோ ஆனால் தொடராதுன்னு அர்த்தம் அகுதன்றி முற்பவத்து இன்ன புகழை உடையான் இவன் என்று பிறரால் அறிந்து சொல்லத்தான் விடுவோம் அப்போது அடுத்த பிறவியில் சொல்லிக்குவாங்களா உன் பிறவியில் இந்த புகழ் அடைஞ்சிருக்கேன் என்று வேற பேசிக்க முடியுமா அதுவும் பேச முடியாது அர்த்தம்றி நீதான் முற்பத்திலே நற்புகளை உடையேன் என்று அருதியோயாவது அடைஞ்சிருக்கேன் அதுவும் கிடையாது இல்லைன்னு அர்த்தம் யான் என்று அருதியோ என்று விவேகம் கேட்ப அப்படி விவேகம் கேட்கிறது அதற்கு யகுதாயினும் எனக்கு தெரியாதோ என்று மனம் கூற நீ சொல்றது எனக்கும் தெரியும் அப்படின்னுதான் பேர் யாதி யாம் ஆர் கொன் முற்பத்து என்பது இதற்கு இனிமேல் வரும் பிறப்பு விவகாரம் எனக்கு தெரியுமா முற்பிறப்பின் விவகாரம் எனக்கு தெரியுமா முற்பிறப்பின்கண் எனக்கு பேர் யாது யாம் யாவர் எமது விவகாரம் என்னை நீ சொல்லுது என்று விவேகம் கேட்பேன் அதற்கு மாறுத்தரம் கூடுதல் இன்றி மனம் சும்மா இருப்பேன் அப்போ நீ சொல்கிற சிறிதுதான் சொன்னையே மருத்துவ வராதுன்னு ஒத்துக்கிட்டியே முற்பிறவர்கள் நீ என்ன புகழடைந்தேன்னு சொல்ல முடியுமா உங்கள் பேர் என்ன தெரியுமா உங்கள் ஊர் என்ன தெரியுமா உங்கள் ஜென்மத்தில் ஆனா பிறந்தையே பெண்ணாக பிறந்தேன் தெரியுமா எங்கள் அப்பா அம்மா யாரும் தெரியுமா ஒன்றும் தெரியாது எல்லாம் மௌனமாக இருக்குதுதான் ஒன்றுப்பியா தெரியலையா இகழ் பெரினம் இத்துணை நெஞ்சே என்பது இதற்கு உனக்கு வெறுப்பாகிய இகழ்ச்சி வருமானினும் அது இந்த புகழ்ச்சி போலவே போலவேயா ஆகும் நெஞ்சமே என்று விவேகம் கூறுகிறாங்க இப்புகழுக்கும் மட்டும் இகலுக்கும் அதுதான் கீழானு நினைவுக்காங்க கேவலமாக இதே அப்படியே தான் பல ஜென்மத்தில் வரப்போகிறதுல முன் ஜென்மத்தில் அந்த நிகழ்ச்சி நமக்கு ஞாபகம் கிடையாது இது அதே தான் அதில் ஒன்று மாறுதல் கிடையாது அதன் பிறகு அதற்கு நீர் இங்கனம் கூறியவாற்றால் யாவரும் கூறுகின்ற புகழ் இகழ்வுகள் இல்லை என்பது ஆயிற்று அதனால மக்கள் சொல்லக்கூடிய புகழும் இகழ்வும் இன்மத்தில் தவிர முன் ஜென்மத்திலேயோ அல்லது அடிஜென்மத்திலோ தொடராது தொடர்ந்து வராது வந்ததும் இல்லை என்பது மொழி செய்யப்பட்டது ஆகலின் இருக்கின்ற காரணத்தால் இவைகள் இல்லையோ என்று மனம் கேட்ப அப்போ புகழ்ச்சி நிகழ்ச்சி உலகத்தில் இருக்க மக்கள் விரும்புகிறார்கள் நிகழ்ச்சியை வெறுக்கிறார்களே அது என்ன காரணம் அண்ணா உண்மையான புகழ்ச்சியை விரும்ப வேண்டியது தான் உண்மையான நிகழ்ச்சியை வெறுக்க வேண்டியது தான் அது என்ன என்று கேட்டால் சொல்கிறேன் ஓரின் நேரில் வீடு உறுதலே புகழ் இகழ் உறல் பிறப்பென உள்ளே என்பது உண்மையாக விசாரிக்கும் இடத்து ஒப்பற்ற வீட்டினை அடைதிலே புகழ் எனவும் பிறப்பினை அடைதிலே இகழ எனவும் நீ அறி என்று விவேகம் கூறவது முத்தி அடையிறது தான் புகழ் பிறப்படைகிறது இகழ் பிறப்பு வருதுன்னா இகழ்ச்சி வந்துருச்சு முத்தி வந்ததுன்னா புகழ்ச்சி வந்துருச்சு இதைத்தான் உண்மையான புகழ்ச்சியோ எழுதி கிடையாது தெரிந்து கொள்வாயாக என்று மனசுக்கு சொல்லிக் முடிஞ்சது அதனாலே போலி புகழ்களில் நீர் நாட்டம் கொள்ளக்கூடாது என்பது கருத்து வீட்டினை அடைந்தோரும் நித்தியம் ஒன்றனையும் விரும்பாது அவ்வீட்டினையே அடைந்த அவரது புகழும் நித்தியம் உலகத்தில் முத்தி பெற்றவர்களுக்கு புகழ் இருக்குது அவர்கள் மகான்கள் என்றும் பெரிய தபசைகள் என்றும் சித்துப்படுத்தல் என்றும் இப்படி பலவராக பலவராக புகழ்கிறார்கள் அவர் நிலையான புகழ் அவர் மறைந்த பிறகும்